வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் தக்ஷகாண்டம் ததீசி உத்தரப்படலம் இந்த வண்ணம் மத்ததீசி மாமுனி வரண் எம்ப கடவுள் செய நகை செய்து காணில் சிந்து என்பொடு சிரத்தொகை அணியுமோ தேவர் வெந்த சாம்பரும் பூசுமோ பரன் மேலோன் கழிந்த தீவுடல் ஏந்தியே திரியுமோ கானில் விழிந்த தேசமும் தரிக்குமோ ஏனத்தின் எயிறு மொழிந்த கூறு மேல் கொள்ளுமோ உலகம் அழிந்திடும்படி உயிர்களை முடிக்குமோ அமலன் புலியின் ஈர் உரி உடுக்குமோ தந்தியின் புந்தோல் வலிய தன்புயம் போர்க்குமோ செந்தழல் மழுமான் இலை கொள்முத்தலை வேல்படை ஏந்துமோ எங்கும் பலியும் ஏற்குமோ நிறுத்தமும் செய்யுமோ பகவன் மிக்கசாரதற்படையனத்திரியுமோ விடமே கக்கும் வெம்பணி பூணுமோ வெண்தலை கலமா செக்கர் மா தரிக்குமோ அம்பரம் திசையா நக்கனாகுமோ வேற்று உருக்கொள்ளுமோ நாதன் விடையும் ஏறுமோ ஆலமும் கொள்ளுமோ வீந்தோர் சுடலை தன்னினும் ஆடுமோ உருத்தியை சுமந்து ஓர் மடமக இடம் கொடுக்குமோ மகவையும் பெறுமோ கடியது ஓர் குணம் படைக்குமோ பரமெனும் கடவுள் அதனால் ஈசன் போர்குணமிலன் அவனுக்கு ஈதல் இன்றி புரிகின்ற மகத்து அவனலும் நாதனைக் இவன் என நகையா கோதியில் மாதவ முனிவரன் அழல் கொதித்தான் தீர்த்தன் உண்மையை உணர்கிலன் இவனொடு வார்த்தை கூறுதல் தகாது மாலையன் முதல்வானோர் ங்கத்தில் இகழ்ந்தவர் கெதிர்மியறைய ஈர்த்ததம் உணர்த்துவன் சிலவென இசைந்தான் இந்தவாறு இசைந்து எம்பெருமான் தனக்கு இவண்ணி நிந்தை சில கூறினை நிமலனுக்கு வந்த வண்ணம் சிறுவதும் உணர்ந்திலை மருண்டாய் புந்தி இல்லது ஓர்கயமனி கேள் என புகல்வான் நிலவுகின்ற தன்னருள் உருக்கொண்டிடும் நிமலன் தலைமை பெற்றிடு புங்கவர் தம்மை முந்தந்தே உலகம் யாவையும் அழித்து அருள் செய்திட உதவி அலகிலா யாவையும் அயன் கண் நின்று அழிப்பான் மாயவன் கண்ணின்று அவையெல்லாம் போற்றி மற்ற அவைக்கு தூய துப்புரபருத்தியே மேல் வினைத் தொலைச்சி ஆயவற்றில் ஓர் பல பல வீடு உராரொளிமேயார் உயிருலகு எல்லாம் பின்னரே வீட்டும் அன்ன வேலையில் அழித்த பின்னளிப்போர் எந்த நின்ற அவர் தம்மையும் முன்னர் உள்ளது ஓர் ஏகமாய் உறையும் எம்மூர்த்தி பின்னும் இம்முறை புரிந்திடும் என்றும் இப்பெற்றி பரமன் இவ்வகை எடும் தொரும் அடும் தொரும் பலவாம் பிரமனாதியோரென்பினை தரிக்கும் அப்பெரியோர் சிரமெல்லாம் தொடுத்தணியலா அணிந்திடும் சிகைதன் உரமுலாவுன்னூலெனவே அணிந்து உறையும் அல்லது அங்கவர் தங்களை முத்தலையிலால் மெல்லவே எடுத்து ஏந்திடுமவர் தமை விழியால் தொல்லை நாளின் நீராக்கியும் புனைந்திடும் தூயோன் மல்லல் மாத்தவம் அனையவர் இயற்றிய வகையால் ஆதலால் தனைவியப்பதற்கு அன்றவை அணிதல் ஈதலாதொரு திறமுழதியாவரும் எவர்க்கும் நாதனே இவன் என்று தன் பாங்கரே நண்ணி தீதெலாமொரியே முத்தி பெற்றுஇந்திடும் செயலே என்பு நீரொடு கழியுடல் சிகை முடியனைத்தும் முன்பனின் திடும் இயல்வினை முடுதுயிர் தொகைக்கும் அன்பு செய்திடும் செயலிதுவாமனாரினி பின்புமுள்ளதும் கேண்மதி அகந்தையால் பெரியோய் விண்ணுளோக்கு எலாம் அல்லலே வைகளும் விளைத்து நண்ணுமாடகண்ணினன் முன்னமோர் நாளில் மண்ணகம் தன்னை வவ்வியே வயிற்றிடை வைத்து துண்ணென பிலம்புக்கனன் துளங்க கண்டு வானவர் யாவரும் கொண்டல் நன்மேனியம் பண்ணவன் கோ கனதத்தோன் துண்டமாகிய விடத்திலோர் ஏனமாய்த் தோன்றே அண்டமீது போய் வடவரை என வளர்ந்தார்த்தா கோரிமைக்கும் முன்பாதலம் தன்னில் நில்மால் உற்று கூர் எயிற்றினால் பாய்ந்து பொன் கண்டனைக் கொன்று பாரினை கொடு மீண்டு முன் முன்போலவே பதித்து வீரம் உற்றனன் தன்னையே மதித்தனன் மிகவும் மாலும் அப்பகல்லகந்த யாயை உணர்வின்றி மறுப்பால் ஞாலம் யாவையும் அழிதர இழந்தவை நனிசூழ் வேலை தன்னையும் உடைத்தனன் அன்னதோர் வேலை ஆலமார்களத் தன்னல் கண்டு எய்தினான கண்டு கண்ணுதல் அவன் மறுப்பொன்றினினைக் கரத்தால் கொண்டு வல்லையில் பறித்தலும் உணர்வு முன் குறுக பிண்டு மற்றதும் பறிப்பன் இங்கு இவனென வெறுவி பண்டு போலனின்றித்தலும் போயினன் பரமன் அன்று கொண்டது ஓர் மறுப்பினை சின்னமானிந்தான் இன்று அங்கு அவன் மார்பிடை பிரையனை இலங்கும் ஒன்று கேட்டனை நின்றதும் உரைப்பான் நன்று தேர்ந்து உணர்மறைகளும் இத்திரம் நவீலும் அடலின் மேதகு தேவரும் மவுணரும் மன்னால் கடல் கடைந்திடும் எல்லையின் மந்தரம் கவிழ தெடியமால் அது நிறுவியே பொறுக்கென நீத்தம் தடவி உள்ளணைந்து ஆமையாய் வெறி நிடைத்தரித்தா தரித்த வேலை எவ்வேலையை மதித்திடத்தன் கண் அருத்தி மிக்கு உறும் அமிர்தினைத் தருதலும் அதனை தெரித்து மற்று இது நமது என நமது என செப்பி மறுத்தின் தன்மையால் அமரரும் அவுணரும் மலைந்தார் மலைந்த போரினை நீக்கலன் மாயன் இவ்வடையை அலைந்த வேலையின் நிறுவிய வெறினிடையாற்றி உலை திடா வகை காத்தும் கலந்ததாலவன் அவன் உளத்தினில் அகந்தயம் கடலே அகந்தை எய்தியேயாவையும் தேற்றலானலை போய் திகந்த முற்றிட வேலைகள் கழிவேதலும் சகந்தனக்கழிவெய்தலும் தனதருள்தன்மை இகந்தனன் கொலாம் கண்ணன் என்று உன்னினன் எங்கோ அற்றை நாள் அவன் பல்லையில் ஏகியே அரிதன் முற்றலா ஆமையின் முருவினை நோக்கியே முனிந்து கற்றை வார் சடை கண்ணுதல் யாப்பூரக்கரத்தால் பற்றியாங்கு அவன் அகந்தையும் வன்மையும் பறித்தான் இணைந்து தொல்லுருக்கொண்டனன் புகழுதலும் நிலவை புனைந்த செம்சடை நின்மலன் அவுணரைப் போக்கி இணைந்த தேவருக்கு அமிர்தினே ஈக என ஏகவனைந்த மேலவுணரை மாய்த்துவானவர்க்கு அமுதனை நல்கினன் பையம் காத்த கண்ணன் என்று உரைப்பரால் அவன் ஒரு கமடம் நீத்தயங்கிய காப்பினை வாங்கியே விமலன் சாத்தினான் முனம் அணிந்திடும் மறுப்புடன் சார வாரிசூழ்புவிழ் அவள் தெருகேடலின் மறுப்பும் மூரியாமையின் ஓடும் மேல் கொண்டது மொழிந்தாம் தாருகாவனத்து எம்பிரான் பலிக்குறுதகவும் சேரவே அவன் நிகழ்ந்தவும் கூறுதும் தெளிநீ முன்பு தாருகவனத்தின் முனிவர் அறியாரும் ஈசற்கு அன்பு இலராகி வேள்வியளப் புயல புரிந்து தாமே இன்பு ஒரு முத்தி தன்னை எய்துவான் உன்னியங்கம் துன்பூரவாழான் நோற்றுத் துணிவினால் ஒழுகலுற்றார் ஒழுகிய வேலை தன்னில் உயிர்க்கு உயிராகி உற்றோன் பழுதினை அகற்றித் தன்னோற்பாங்கரில் உமையாள் மேவ விழுமிய கையிலை நாப்பண் வீற்றிருந்தருள்வோனங்கள் இழுதையற்புரியும் நீர்மையாவையும் உணர்ந்தான் முன்னவன் இதனை நாடி முழுது உணர் முகுந்தன் தன்னை உன்னினன் அன்ன பான்மை ஒய் என உணர்ந்து மாலோன் என்னையும் முதல்வன் தன் பால் எய்துவான் பணித்தான் என்ன பன்னகாமளி நீத்துப் பணியினால் கையிலை உற்றான் உற்ற நன் நகர் முன் எய்தி உணர்த்திய நன்றி பற்று அலர்புறம் மூன்று அட்டபரன் வாடிபணிந்து முன்போய் நிற்றலும் குறிப்பாலம் கண்ணினைத்தன உணர்த்தி மாயன் பொன் தடம் செம்கை பற்றி புனிதன் ஆண்டி எழுந்து போந்தான் கையில எம் கிரியை நீங்கி கண்ணனை நோக்கித் தொல்னாள் இயல் நினது பெண்மை எய்தி தீவன் என்ன புயல் உருள் மேனிமாயோன் பொறுக்கென அளப்பில் காமர் மயல் உருப்பான்மை எங்கு ஓர் மடந்தையாய் மறுங்கு வந்த வந்திடுகின்ற காலை மாயை சேர் சேர்ப்பொருண்மை முற்றும் தந்திடுமுமையும் காணில் தளர்ந்து வீழ்பான்மை தானும் அந்தமில் யானர் மேல் கொண்டு ஆயிடைப் பெயர்ந்தான் முக்கன் எந்தை தன் வடிவின் நேர்மையார் விரித்து உரை கற்பாலா முன்வனது உருவையெல்லாம் முகன் உருவிழியால் மாந்தி துன்புருமால்மீ கொள்ள துண்டென அறியும் சோர்ந்தும் அன்புடையருளால் வந்தான் மற்றவன் தனக்கு மாலோன் என்பது ஓர் பெயரும் அஞ்ஞான்றி எய்திய போலும் அன்றே நராரியின் உறிவை நீத்து நக்கனே ஆகிமுக்கண் பராபரன் சூலத்தோடு பலிக்கலனம் கை கொண்டு முராரிதன் பாங்கர் செல்ல முனிவருக்கு இருக்கையாக தராதலம் மதிக்கனின் ரதாருகாவனத்தில் புக்கான் புக்கனன் மாலை நோக்கிப் போந்து நீ நமை எண்ணாது தொக்குரு முனிவர் வைகும் சூழல்கள் தோறும் நண்ணி மிக்க பூட்டி அன்னோர் விரதங்கள் மாற்றினம் பக்கம் நீ வருதி நகர்தனன் விடுத்து சென்றான் விடுத்தலும் முராரியேகி வேள்மையும் தவமும் தாமே கொடுத்திடும் முக்தி என்னும் கொள்கை சேர் முனிவர் யாரும் அடுத்திடும் அவை கண் எய்தியளவையில் அனங்கர் வல்லே தொடுத்திடும் சரங்களே போல் துணை பரப்பி நின்றான் கண்டனர் முனிவர் கதும் என காம வேட்கை விரத நோன்மை குலைந்தனர் மகத்தின் செய்கை விண்டனர் மத நீர் பாயமெளிந்தனர் விதும்பி வேழம் உண்டிடும் கனியாம் என்ன உணர்வு போய் உருகா நின்றார் ஆலமார் கண்டத்து எந்த அருளினால் மாயோன் கொண்ட கோலமார் வடிவமெல்லாம் குறிப்புடன் நோக்கி நோக்கி சீலமாம் அனைத்தும் வீட்டிச் செழும் சுடர் மலர்ச்சி கண்ட போலமார் விட்டில் என்ன ஒல் என வந்து சூழ்ந்த பார்க்கொலோ விசும்பு கொல்லோ பங்கையன் பதியோ காமன் கூர்கொலோ முகுந்தன் வைகும் உலகமோ உரையுள்ளன்றேல் நீர்கொலோ அமரக்கு ஆக நிருதரை தொலைத்தீரும்மை ஆர்கொலோ உணருகிற்பாரடியிருக்கு அருளும் என்றார் என்று இவை பலவும் பன்னியிடர் உழந்து மென்தளிர் அலங்கள் என்ன வெதும்பியே விரகத்தீயால் பொன்றினர் போன்று நின்றார் பொறுவரும் முனிவர் பொன்னார் கொன்றையம் சடையோன் செய்த செயலினைக் கூறலுற்றேன் கண்ணனை விடுத்துத்தான் ஒரு கலனுடு சூலம் ஏந்தி எண்ணரும் முனிவர் வைகும் இருக்கையின் மருகு சென்று பன்னிசை மறைகள் பாடி ஐய படர்வார் போன்றான் உள் நிகழ்வுணர்வாய் என்றும் உயிரினுக்கு உயிராய் நின்ற பாட்டியல் இசையையும் கண்முனிவர்த்தம் பன்னிமார்கள் கேட்டலும் எவர் கொலம்மா கிடைத்தனர் அவரைக் காண்பான் வேட்டன விழிகளின் நே விரைவினில் சேரும் என்ன ஈட்ட முடி எழுந்த வீதி எய்தி அங்கு இறைவர் கண்டார் கண்ணுருமாதர் யாரும் காமனை கணையில் மூழ்கி உள் நிகழ் உணர்வு வாழ்க உயிர் பதை பதைத்துச் சோர தன் காதல் என்னும் வாழ்த்திரைப்பட்டார் பண்ணிய செய்கை தன்னில் சிறிதியான் பகர்தல் புற்றே காயம் மேலணி கண்டிலம்மித்தவர் தூய பாடலை துண்ணெனக் கேட்டலும் மேய காமத்தின் வீழ்ந்தனம் ஆகையால் மாய மேய் வடிவம் என்பார் சில்ல ஐயர் செய்கை அறிந்தனம் இவ்விடை பைய வந்து பலிதனைக் கேட்பது வெய்யது அன்றீது மெல்லியலார்த்தமை மையல் செய்திட வந்தது என்பார் சில்ல நன்று நன்று இந்த நல் தவர்க்கு ஒன்று நல்கி உணவு அளித்து ஓவிலாமன்றல் ஏவரும் இறங்குகின்றார் மாறிலா இவ்வனத்து இடைவந்தனன் வேறு ஒரு ஊரிடைமேவிலன் போலுமால் தேரில் யாம் முனம் செய்திடும் செய்தவ தேரீதாம் என பேசுகின்றார் ஈண்டு வந்திருந்தவன் யாரையும் வேண்டலன் இதுமெய்மெய்யவன் பதம் பூண்டு காதலில் போற்றுனர் போலமை தீண்டுதும் என செப்புகின்றார் சில பூணிலங்கிய பொன் சங்கு இனம் மனுரும் துகில் மற்ற காணுகின்றனர் கை அஞ்சியே நாணி வீதி நடுவு இருந்தார் சில ஏமம் பாய மெய்யெங்கனும் காமவேள் வயசூழ்ந்து உயிர் வாட்டிட வாமம் பாய்ப்புனல் போல் மயிர்கால் தொரும் காமம் பாயக்கலுழ்கின்றார் சில்ல பாசம் நீங்கிப் பரபதம் ஈதியன என ஆசையோடு கண்டு அன்பு செய்வாரென வாசம் நீங்கி வளைவுத்து ஐயர்த்தம் கோசம் நோக்கினர் கும்பிடுவார் சில்ல கிளையினோடு உறும் எந்தை தன் வேட்கையால் களையினோடு கதும் எனச் சென்று பால் அளையினோடு உறும் ஓதனம் அங்கை வீழ் வளையினோடு வழங்குகின்றார் சில பாவைமார் முன்பலி குறும் தன்மையால் நீவியின்றி இந்நெற்றியம் கண்ணுதல் மேவும் நம் துகில் வீழ்கினும் வீழ்க ஏவமோ எமக்கு என்று உரைப்பார் சில போய நானும் புகுந்தது மால் உளம் தீயுமாள் நிறை சிந்தியது ஆறுயிர் வீயும் மெய்யும் விழுந்திடும் எம் ஈயும் எங்களுக்கு என்று உரைப்பார் சில தண்டுலம் கொல் தவத்தர் இறப்பென கொண்டு சென்று குறுகினர் காமமாம் மண்டு தீச்சுடவன் அண்டர் நாயகன் போலணிந்தார் சீல்ல வடிவினால் எமை மாலுறுத்து ஆளுமென்று அடியில் வீழினும் ஆரருள் செய்கிற கடிது போவது போலும் கருத்து இவர்க்கு என்று உரை பார் ஆரமற்றனர் ஆரமும் வீழமை யீரமற்றனர் ஈரமதன் படை தீரமற்றனர் தீரமும் ஏகலாபாரமற்றனர் பாரமற்றார் சிலர் சூலம் உண்டு சுடர் விழிமேல் நிமிர் பாலம் உண்டு படர் சடை உண்டு செம் கோலம் உண்டு குறைமதி உண்டு இவர் ஆலம் உண்டவராகும் என்பார் சீல்னர் எந்த யாத்தம் இருங்க குறியின் கணே சிந்துகின்ற திவலை ஒன்றல்லவோ உந்திமேல் வந்து உலகனைத்தும் தரும் அந்த முகன்னானது என்பார் சீல்னர் சங்கும் மாழியும் தாங்குதல் இன்றியே பொங்கு காமரம் பொன்னம் துகில் ஒறியே துங்க மாதவர் துண்டனமால் கொழம் கண்மே உம்மரியை ஒத்தார் சேலர் கட்டு செம்சடை கண்ணியின் உள்ளக பட்டமான் எனப் பார்த்த கண்வாங்கலர் சட்டுவம் தனில் தாங்கிய ஓதனம் இட்டு வெள்ளிடையே மறுவார் சேல கிளியின் மேல் செல்லும் கேழ்கிளோதிமம் களிமயக்குறு கால கண்ட தீரை வெளியின் பேணியும் மெய்ப்படு கோலமும் தெளிகிலாது தருமறுவார் சிலர் அழியின் நட்டாடி சில் கொண்டு ஆயிடை களிமயக்கம் கருத்துரையேகியே ஒளியினுக்கு ஒளியாகி உள்ளார் ஒரு வெளியினுக்கு விரைந்து அளிப்பார் சில அண்ணல் மேனி கண்டார்வ கண்டார்வமுற்றாடை போய் பெண்ணின் நீர்மைப் பெரு குறி மூடியும் கண்ணை மூடியும் கைக்கடங்காமையால் விண்ணை மூடினர் போல் வெளிகினார் சேல விருந்தராயிவன்மேவி நீர் விண்ணவர் மருந்து போல்வதோர் ஒன்பதம் உண்டவை அருந்தியே நல்லருள் புரிந்தோரை போமென்றிசைத்திடுவார் சீல கையிலேந்து கலனுடு சூலமும் வையும் நம்மனை வந்திடும் பாலொடு நெய்யும் உண்டியும் நிற்றலும் உண்டியாம் உயனேரிங்கு உரையும் என்பார் சீல் பார்க்கும் மாதற்கும் பல்குழு ஆடவராகும் மையலளிக்கும் வடிவுளி சீர்கும்போடு ஒன்று செம்கை கொண்டு எங்கனும் ஏற்கும்போவிது என்று உரை பார் சில இன்று உமைக் கண்டு யாங்களும் ஆடை போய் ஒன்று காதல் உற்று ஓய்ந்தனம் இங்கு இது நன்று கூடுதிர் நங்களை நீர் என நின்று கூறி நெடுது உயிர்த்தார் சிலர் நந்தும் இவ்வனம் நண்டியமாதவர் இந்த வேளையில் ஏகலறியாவதும் சிந்தை கொள்ளலிற சேக்கை உண்டோர் இறை வந்து போம் எனவாய் மலர்ந்தார் சில எம்மை யாரிடமாதர் என்று எண்ணியோ வெம்மை பேசினும் மேவுகிளீர்பவம் உம்மை மேவும் கொலோ ஒழிந்தார்கள் போல் அம்மா வந்து எமை யாழும் என்பார் சில ஆடை தாரும் அது எனில் கொண்டது ஓர் வேடை தீரும் விளம்பு கிளீரெனில் கூட வாரும் குறிப்பு மக்கு என் என பாடு சேர்ந்து பகர்ந்திடுவார் சிலர் கொல்லுகின்றது மக்கு இவ்வடிவினால் செல்லுகின்ற தெரிவையர் யாரையும் கொல்லுகின்றதுவோ பலி கொள்வதோ சொல்லுமென்று தொடர்ந்திடுவார் மாற்றி இன்பத்து அணைகளேரியாவரும் சாற்றுகின்றனர் சங்கரர் என்று உமை ஏற்றதோ அதற்கு என்று உரைப்பார் சில அணங்கின் நல்லவர் தன் கோசமேல் நுணங்கு மாலொடு நோக்கியதற்கு முன் வணங்குமாறனமற்றவர் நாணுபு கணங்களோடு கவிழ்ந்து சென்றார் சில வர் பலரும் சூழா ஈண்டுபு கலையும் சங்கும் துன்னிய கலனும் நானும் துறப்பரும் கற்பும் சிந்தி மண்ணுயிர் ஒன்றும் தாங்கி மாள் கொடு தொடரையம் கோன் பொன்னடிக்கமலும் சேப்பப் புனித மா மருகில் போனான் சில்லிடை வீணை நாதம் செய்திடும் அக்தே அன்றி சில்லிடை மரைகள் பாடும் சில்லிடச் சிவநூலோதும் சில்லிடத்தன்மை காட்டும் சில்லிடை ஐயம் கேட்கும் சில்லிட அன்பர் போல் தன் சீர்த்தியைப் புகழ்ந்து செல்லும் தேமலத் தமலை என்ன தெரிவையற் தொழுங் காலீசன் மாமலத்தாழ்மேல் இட்டமலர்களும் அன்னார் சிந்தும் தூமல்தொடையும் சங்கும் துலங்கு பொற்கலனும் காமன் மலர் தொடையும் ஈண்ட பொலிந்ததப் புனித வீதி ஊ நுலாயிர்கற்கெல்லாம் உணர்வுடன் உயிராய் நின்றோன் வா நுலாம் நினைக்கின் மாயோன் தானுமாலாகி இன்னும் தளர்வரும் என்றாலம்மா ஏனையோர் செய்கை தன்னை இணைத்தனை எம்பல் செந்திருவனையமேநிச்சீரடிக் கருங்கட் செவ்வாய் பைந்தொடிமகளிற்கற்பாம் பறவைகள் மதிக்கும் எண்ணில் மந்தரம் போன்றான் எங்கோன் மற்றவர்க்கெல்லாம் வெவ்வேறு இந்திரஞாலமென்ன எல்லையில் உருக்கொண்டு நீண்டிகமம் புக்க நிமலன் மேல ஆர்வம் வைத்து காண்தகு மாதர் யாரும் கரூரு ாகி மாண்தகுும் மற்ற ஓர் வருத்தமும் இன்றி அங்கே ஆண்தகை மகார்களாகவாறு பெற்ற எந்தை பால் விழைவு செய்தாங்கு இமைப்பினின் மடவார் என்ற மைந்தர்கள் யாரும் ஐயன் மலரடி முன்னர் தாழ்ந்து புந்திகொள் நின்று போற்றிட அனையன் நீவேற் நந்தமை உன்னிண்டு நற்றவத்திருத்தி என்றான் நெட்டிரும் சடில மீது நிலவினை முடித்த அண்ணல் கட்டுரை செய்தல் கேளா கை தொழு விடைவற்றேகி உள்தெளிவு எய்தி நோற்று ஆங்குவோர் சிறையிருந்தார் நாற்பான் எட்டு உளப்பத்து நூற்றின் என் தொகை முனிவர் யாரும் சே வந்தோர் நோற்பச் சென்றுழி தெரிவை மாயிரும் பறவை நீ தம்மால் கொடு தொடர்ந்து செல்ல போயினன் என்பமன்னோ புரியிகந்தமுன்னேந்த ஆயிரம் கமலம் கொண்டோர் ஆழியை அளிக்கவல்லோ போதலும் அதனை நோக்கி பொந்தொடியாகி நின்ற சீதரன் அமலன் தன் பால் சேரலும் தொடர்ந்து பின்னர் மாதவர் யாரும் போந்தார் மற்ற அதன் இயல்பு நோக்கி ஏதமில் கங்கை பாலாம் யமுனையை கடுத்ததன்றே மெல்லியல் வடிவமாகி மேயினோன் தன் பால் வீழ்ந்து செல்லுரு முனிவராற்ற தீவினை புரிந்த நீராள் அல் உருள் விடற்றுப்புத்தேள் அவர்க்கு எலாம் தனதாயுள்ள தொல்லுரு மறைத்து வேரோர் வடிவொடு தோன்றி நின்றான் மடந்தையாய் வந்த மாலோன் மணி விடற்ற இறைவன் தன் பால் அடைந்திட முனிவர் தம் தம் அறிவயர் தம்மை நோக்கி தொடர்ந்தனர் இவரும் நம் போல் தோற்றனர் கலையும் நானும் கடந்தனர் இவனைக் கண்டு காதலித்தார் கொல் என்றார் மோனமா நெறியின்ோர்க்கும் முனிவரர் முகுந்தன் பால் ஆனமால் சிறிது நீங்கி அருங் குலப்பன்னிமார்கள் ஈனமா நிலையை நோக்கி நலுற்றிறங்கி ஏங்கி மானமேல் கொண்டு வீடா வீடாமண்ணுயிரோடு நின்றார் பொன் உலாமல் குலாள் இப்பொன் மன்னிய தவத்தைச் சிந்திமால் செய்தாள் ஒருவன் வந்து பன்னிமார்கற்பை வீட்டிப் படுத்தினன் மோகம் வந்தோ என்ன மாயம் கொல் ஈது என்று எண்ணினர் யாரும் ஏ எண்ணிய முனிவர் தேரி எம்புவார்கையிலை வைகும் கண்ணுதல்லாகும் இன்னோர் கற்பினை உடைத்தான் யாம் முன் பண்ணிய தவத்தை வீட்டப்பை தொடியாகி வந்தோன் மண் உலகு அனைத்தும் உண்டமாயவன் போலும் அன்றே நந்தவன் தன்னை வீட்ட நாரணன் தானே நம்பால் வந்தனன் அன்றால் ஈசன் பணியினால் மாயை செய்தான் இந்திரை கேழ்வன் செய்ததென்கொலோ எமது நோன்பு சிந்தினும் நன்றால் இன்னும் தீர்வு நேர்தியற்றுகின்றோம் அம் கையில் கபால் ஒன்று ஏந்தியயம் ஏற்றிடுவான் போல சங்கரன் வந்து மற்ற இத்தாருகாவனத்தின் மேவு மங்கையர் கற்பு சிந்தும் வசை உரைக்கு ஒழிவும் உண்டோ செம்கதிர் மதியம் செல்லும் திசையலாம் பரவுமன் தான் ஒரு வேடம் கொண்டும் தன் துளவாலங்கள் சென்னிவானவன் தன்னை விட்டு மற்ற இவை அனைத்தும் செய்தோன் காணுறு கடுக்கை வேந்த கண்ணுதலே கொல்லென்றே மாநகம் கனலும் சீற்றவன்னியும் கிளற நின்ற நின்றிடும் முனிவர் யாரும் நெருப்பெழவிழித்துச் செம்பொன் குன்று உரள் முலையினார்த்தம் குழுவினைக் கூவியார்பின் சென்றிடுகின்றீர் கற்பின் செய்கை ழகியுது என்றேல் போின் என்றார் இத்திரமாதர் கேளாயிங்கிவர் தம்மைக் கண்டோர் முத்தராய் உருவதன்றி முடிவரோ முனிவர் தாமும் பித்தர் கொல் என்றே அன்னான் பிறங்குருவினை உள்கொண்டு மித்தனது அருளால் மீண்டு நீள் நகர் இருக்கை புக்கார் நீழ்நகர் புகுந்த பின்னர் நேரிழை மகடுவாகி தானுவின் அயலின் நின்ற தன் துளவாலங்கள் புத்தேள் ஆணுவின் உருவு கொண்டான் அருளினால் அனைய தன்மை காணிய விரிஞ்சன்னாரிக் கடவுளர் யாரும் வந்த கடவுளர் யாரும் வந்த காலையில் லங்கண் நின்ற முடிவரு முதல்வன் தன்னை முனிவோடு நோக்கியேண்டே கொடியது ஓர் வேள்வி ஆற்றொள்ளுதும் இவனை என்ன மடமைக்குள் முனிவர் சூழ்ந்து மற்றோர் தீமகத்தை செய்தார் எள்ளுதற்குரிய வேள்வி எரியதன் இடையேயாரும் உள்ளுதற்கரிய தோற்றத்துருமி குரல பேழ்வாய் தள்ளுதற்கரிய சீற்றத்து அழல் விழித்தரு கட்செங்கால் வள்ளுகிர்புலியொன்றம் மாவல்லையின் எழுந்ததன்றே எழுத்தறு புலியை நோக்கி ஈசனை முடித்தி என்றே தொழுதனர் விடுப்பாங்கே துண்ணென வருதலோடும் அழல் விழிப்பரமன் நேர்போயங்கையால் உரித்து மற்ற உழுவையன் தோலை முன்னம் உடுத்தனன் தானை ஒப்ப இங்கு இது போய பின் இறுதிசை கணிச்சி ஒன்று செங்கனலிடையில் தோன்றி தீயவர் விடுப்பயேகி சங்கரன் தனது முன்னம் சார்தலும் அதனைப் பற்றி அங்கையில் ஏந்தி நீனம் அடுபடையாதி என்றான் பின்னுற ஒருமானங்கட்பிறந்தது முனிவரெல்லாம் அன்னதை அரண் பால் விற்ப அந்தரத்தெழுந்து பாய்ந்து தன்னெடும் குரலால் வல்லே வீட்டிச் செல்ல முன்னவன் உயிர்களற்றால் முடிவுராதருட்கண் வைத்தான் மற்றதன் பின் எந்தை மாண்பிணை அதனை நோக்கி தெற்றன விழித்து நந்தம் செவியினுக் கணித்தாய் மேவி நிற்றலும் கூவுகின்றே நீடருள் செய்து வாமற்றடங்கையில் பற்றி பொறுக்கென ஏந்தி நின்றான் ஏந்திய பின்னர் வேள்வி எரியழற்கிடையே எண்ணில் பாந்தளம் கெழுந்து தீயோற்பணியினால் சீற்றத்தோடும் போந்தன மாயோன் புள்ளினுக் சேர்ந்திடு பணிகளோடும் செவ்விதில் புனைந்தான் எம் கோ பணியலாம் பணியதாகிப் பரநிடை திகழப் பின்னர் அணிகழு கனலின் நாப்பண் அசனிகள் எழுந்தாலென்ன கணிதமில் பூத வெள்ளம் கதும் என எழலும் நீ வீர் மணி கிளர்மிடற்றோன் வன்மை மாற்றுதீர் என்றே உய்தார் ஆரிடர் ஏவல் போற்றி அண்டமும் துளங்க ஆர்த்து சாரதர் வருதலோடும் சங்கரன் அவரை நோக்கி நீர் எமை அகன்றாது நிற்றலும் தானையாகி சேருதென்றான் உற்றோர் தீவினை தீர்க்க வல்ல ஆற்றல் சேர் பூதர் யாரும் ஆதி இது உரைப்பான் நான் போற்றியே தானையாகிப் புடை சீற்றமா முனிவர் வேள்வி தீயில் தானொன்று தோற்றியே உலகம் யாவும் தொலையனக்கு எழுந்தது அன்றே நக்கு சிரத்தை அன்னோர் நாதன் வேல்விடுத்தலோடும் அக்கணம் அணுகவற்றால் அகிலம் அதீரவாவண்ணம் முக்கணன் அருள் செய்து அந்த முண்ட முண்டகைப்பற்றி செக்கரம் சடைமேல் கொண்டு உன் செயலினைப் புரிதி என்ற அறுகுரை முடிமேல் கொண்ட அமலனை நோக்கி நோக்கி மருகிய முனிவர் தம் தம் வாய்மை மந்திரங்கள் ஏவி இறுதி செய்திடுதீர் என்ன இணையவை துடி ஒன்றாகி செரிதருபுவனம் யாவும் செவிடுற ஒலித்தது என்றே பொ வரும் துடியின் போதை பொம்மென கேட்டலோடும் தரணியின் வானில் உள்ள சராசரம் யாவும் ஈசன் அருளினால் வீடிற்றில்லை அசனியின் ஆர்ப்பு கேட்ட குலங்கள் என்ன ஓ என மயங்கிற்றன்றே அத்துடி ஆர்த்து செவ்வே அமலன் முன் அணுகமற்றை கைத்தலம் அதனில் பற்றிக் கரங்குதி வித்தக மரபில் யாரும் வியப்புறையேந்தி நின்றான் இத்திரம் யாரே செய்வாரென்றனர் முனிவர் எல்லா இணையது கண்டு பின்னும் இறுதி செயற்கின்றால் அனையது என்று அரிதல் தேற்றார் அடுசினம் கடவத் வினையது விளைவால் பின்னும் வேள்வியை ஏற்றல் உற்றார் முனிவர கனல் கணே ஒரு முயலகன் எழுந்தது என்றே முயலகன் தன்னை நோக்கி முகமனும் சொற்றுத்தங்கள் செயலகன்றிருந்த வேள்வித்தீயையும் விளித்து நம் தம் இயல்லகன்றிடவே செய்த ஈசனை முடித்திரு என்றே மயலகன்றில் ஆதார் உய்ப்பவல் விரைந்து அணைந்த அம்மா வன்னியம் தேவும் உட்க வந்திடு கனலை யார்க்கும் முன்னவன் பொரு கையேந்தி முயலகன் தன்னை மெல்ல தன்னடியதனால் அதனால் வீழத் தள்ளிய கமலத்தாளை வெண்ணிடையருளால் ஓன்றி விண்ணவர் போற்ற நின்றான் நிற்றலும் அதனைத் தீயோர் நெருப்பிழ விழியா இன்னும் உற்றனன் பரமன் நந்தோவுயற்றியாம் உய்த எல்லாம் இற்றன கொல்லோ என்றே இறங்கியே எண்ணில் சாபம் சொற்றனர் உலகம் எல்லாம் தொலைப்பவன் தொலைய என்றே சங்கையில் முனிவர் யாரும் சாற்றிய சாபம் யாவும் எங்கள் தம் பெருமான் முன்னும் எய்தியது இல்லை என்னோர் அங்கவன் தன் பால் உய்க்கும் அளவையில் இறுதி நாளில் பொங்கெறியதன் மேல் செல்லும் புழை போல் மாய்ந்த அன்றே சாபமும் பயனின்றாக தவர்த்தர்கள் யாரும் கொண்ட கோபமும் நீங்கி ஆற்றல் குறைந்தொரு செயலும் இன்றி சோபமும் நானும் கொண்டு துளங்கியே தொலைவிழாத பாபமும் பழியும் பூண்டு படிக்கொரு நின்றார் ஏற்றமில் முனிவர் தங்கள் ஏழைமை தனை சாற்றுதும் இறுதியில்லா தாணுவை முடிப்பான் வேள்வி ஆற்றினர் பலவும் உய்தார் அறைந்தனர் சாபம் மற்றால் மாற்றிடாற்றோ தங்கள் வன்மையும் இழந்தார் மாதோ கடுக்கையும் நதியும் பாம்பும் கலைமதி கொழுந்தும் சென்னி முடித்தவன் பதத்தில் ஊன்று முயலகன் மெல்ல மெல்ல எடுத்தெடுத்தலோடும் அதனை நோக்கி நடித்தனன் என்றும் நீங்கா நடம் போல் ஆண்டவன் இமயாமுக்கண் ஆதிநாயகன் அஞ்ஞான்று தாண்டவம் புரிதலோடும் சகமெலாம் துளங்கிற்று அம் கண் ஈண்டிய உயிர்கள் அச்சுற்று இறங்கிய நடுக்கம் எய்தி வீண்டனர் வேள்வி செய்து வினையினை ஈட்டும் நஞ்சணி கண்ட தெந்தை நடனவில் செய்கை தன்னை கஞ்சனும் ஆழியானும் கண்டு கண் கழித்துப் போற்றி நெஞ்சகம் மகிழ்ந்து பாங்கர் நின்ற நர்மகவான் தன்னோடு எஞ்சிய அமரர் யாரும் இறைஞ்சுவார்போல வீழ்ந்த அருளொடு நிறுத்தம் செய்யும் மண்ணலிப்புவனம் யாவும் வெறுவரு செயலும் வீழும் விண்ணவர் அயர்வு நோக்கி திருநடம் ஒழிந்து நிற்ப தேவரும் தேவர்கோனும் பருவுடன் எழுந்து நின்று கைதொழூப்பாங்கருற்றா மாதுவோர்பாகத்தோன் தன்னை மதித்திடாமுனிவர்க்கெல்லாம் போதமே அருளலோடும் பொறுக்கென எழுந்து பொல்லா ஏதமே இயற்றுகின்ற எம்பெரும் பிழைகள் யாவும் நாதனி பொருத்தி என்று நடம் நவில் கழல் முன் வீழ்ந்த பொருத்தி எம் பிழையை என்றே போற்றி செய் முனிவர்த்தங்கள் திறத்தினை நோக்கி நந்தம் சென்னெறியொழுகித்தீய மரத்தினை அகற்றி மேலை மாதவம் புரிதிர் என்று நிருத்தினன் அடையாதார்க்கும் நீடருள் புரியும் நித்தன் முனிவரை நிறுவியம் கண்முக்கணன் மீண்டும் வெள்ளி பணிவரை ஏகி மாலும் பங்கையத்தவனும் வானோர் அனைவரும் தத்தம் பாலில் அடைந்திடாருளி அம்பொன் புனை இழைவுமையினோடும் பொருந்தி வீற்றிருந்தே உரித்திடும் முழுவை வன் தோல் உரி முதல் உள்ளையெல்லாம் தரித்ததும் எங்கள் நாதன் தாருகா வனத்தில் அன்று நிறுத்தமது இயற்றி நின்ற நீர்மையும் பிறவும் எல்லாம் விரித்திவன் உரைத்தாம் கேட்டி மேலதும் இயம்புகின்றா துங்கமால் கரியாக்கையின் உலகெலாம் தொலைக்கும் வெங்கயாசுரன் என்பவன் மேருவின் விசை போய் பங்கைய ஆசனர் போற்றி செய்து அரும் தவம் பயில அம் கண்ணாடியே தோன்றினன் உலகெலாம் அளித்தோ வேண்டுகின்றதென் மொழிகன நான் முகன் விளம்ப ஆண்டு நோற்றிடும் கயாசுரன் எந்த கடிகேள் மாண்டிடாத பேராயுளும் ஆற்றலும் பயமும் ஈண்டு நல்குதி என்றலும் நகைத்திவை இசைப்பான் இந்த வண்ணம் நீ வேண்டியது அளித்தனம் இகலில் அந்திவண்ணன் நேர் சென்றிடல் சேரியேலாள் சிந்தும் இவ்வரம் கடைப்பிடியீது எனச் செப்பி உந்தி வந்தவன் போயினன் தனது பேருலகில் அன்ன காலையில் கயாசுரன் என்பவனையன் சொல் மேல் போகலம் ஒழிந்தவர் தம்பால் துன்னிவம்சமராற்றியவ்வுலகமும் தொலைத்தே இன்னலே புரிந்து இருத்தும் என்று உன்னியே எழுந்த எழுதல் கொண்டிடும் அவுணர்கோன் அமரர்கள் யாரும் குழுமியே அமர்வான் பதம் தொரும் தொரும் குறுகி வழுவியே அவர் முறிந்திட பொருது மற்றவரூர் முழுது மட்டுமா சுவர்க்க மேலேகினன் முனிவா போகியோடு அமராத்திரியே அன்னவன் புரந்தந்து ஏகவே துறந்து உயர்த்திடு நாள் மறுப்பியானை தோகைவான் புதிபற்றியே பற்றியே பல்முறை சுலவி மா கயாசுரன் ஓச்சினன் மகபதிமயங்க பின்னர் அன்னதோர் பொன்னகரழித்தனன் பெயர்ந்து துண்ணும் எண் திசை காவலர் தமையலாம் துறந்து தன்னினங்களா மவுணர்கள் சாடி வன்னியம் சிகை அறக்கர்த்தம் குழுவையும் மாய்தான் மஞ்சு நேர்த்தரு கயாசுரன் புவிமி செய்கி பெஞ்சினங்கொடே மக்கள் தன் தொகையலாம் வீட்டி நஞ்சமெனத்திரிதலும் நாடி நற்றவர்கள் அஞ்சி ஓடியே அரணமற் காசியை அடைந்தார் அரும் தவத்தர்கள் அடைதலும் கயாசுரன் அவரை துறந்து காசியில் சென்றிட அனைவர்துளங்கி திருந்தும் மன்னகர் வாணர் தம் கிளையொடும் செறிந்து விரைந்து போய் மணி கண்ணிகை புகுந்தனர் வெறுவி இனிது வித்திய தம்பயன் ஈவதே என்ன தனது மந்திரம் முடிபவர் செவியடைச் சாற்றி புனிதமாய தன்புருத்திர வடிவு அருள் புரியும் அனகநாயகன் பணிந்தின் நவாறு அரைவைய தந்தியாய் வந்தொருதானவன் விரைவில் வையகத்தை அட்டி எம்மையும் கொல்லிய வருவான் ய நின்னத்தாள்ரணம் என்றடைந்த நம் அடியே உயருன போற்றியே உரலும் அகில நாயகன் மந்திரத்து அப்பரிசனர்கள் தொகையினோடு போயரணம் என்று அடைத்தரு தொடர்பை முகிலை நேர் உருக்கையா சுரன் காண் உராமுனியா மணிகன்னிகை வாயில் வந்து இருத்தான் வாயில் வந்து இருத்து உறும் எனத் தெழித்தலும் மதித்து கோயில் எய்திய சனமெலா முளம் குலை குலையா ஆயக்கண் முதல் நிமலனைத் தழி இ மயக்கு அடைய தீயன் அன்னது நாடியும் அடும் வகை செருத்தான் செருத்து மற்ற அவன் செல்லுழித்தேவர்கள் உய்ய கருத்த அந்தரத்து அண்ணலாம் அத்திரம் கண்டு குறித்தெலாம் மடும் உக்கிற வடிவினைக் கொண்டு நிறுத்தும் அண்டம் மேல் உச்சியின் முடி தொட நிமிர்ந்தான் விண்ணுலாவிய அமரரும் முனிவரும் விழித்துக் கண்ணின் நாடாருது என விழிபொத்தினர் கவல அண்ணல் ஆயிரம் கோடியாதவர் திரண்டது கோல் எண்ணிலாத பேரொழியோடு தோன்றி நன் எம் கோன் உக்கிரப் பெருவடிவு கொண்டு எம்பிரான் ஒருகால் கால் நக்குமில் என உரப்பலும் நடுங்கின அகிலம் அக்கொடும் தொனி ஒழிந்திலது உகம்பலாயனும் மிக்க தேவரும் அவ்வளிகேட்டலும் வெருண்டார் சொற்ற இத்திரம் உக்கிர வடிவொடும் தோன்றி கொற்றமால்கறி அவுணன் முன் எம்பிரான் குறுக மற்ற இவன் எனத் தேரியும் மலைவான் உற்று அயர்த்தனன் மலர் அயன் உரையே மதித்து வேழமாம் தானவன் எதிர்தலும் வடவை உதித்த கதித்த தாள் கொடுதள்ள வே கவிழ்ந்து பதைத்து விழ்தலும் மிதித்தனன் சிரத்தை ஓர்பதத்தால் ஒரு பதத்தினை கவானுறுதி திருகரத்துயிரால் வெறிடை பிளந்தீரிருதாள் புடைமேவ குருதி கக்கியே ஒலிடா உணர்த்தம் குலத்து கரிவுரித்தனன் கண்டு நின்றம்மையும் கலங்க கார்த்த சிந்துரத்த உணர்கோன் விழிந்திட கரத்தால் ஈர்த்த தோலினை ஈர்த்தலும் உலகு உயிர் தீர்த்தன் மேனி கொள் பேரொளி நோக்கியே தியங்கி பார்த்த கண்ணெலாம் கதிரிழந்து அலமரப்பதை தளும் நாயகன் அஃது அறிந்து உயிர்த்தொகை அனைத்தும் வாழ்கிலாது கண்ணயர்வது மாற்றுதல் மதித்து நீள் எறும் கறி உரித்திடும் அதளினை நிமலன் தோளின் மேல் கொடு போர்த்தனன் அருள் புரி தொடர்பால் ஐன் மிக்க தன் கதிரினைக் குருதி நீரராத மையல் யானைவன் தோலை மேல் கொண்டனன் மறைத்தான் செய்ய கோளுடு கரிய கோள் இருவரும் செறிந்து வெய்ய பானுவின் நடுவுறக் கவர்ந்து மேவிய தன் சுடர் மாற்றி மெய்தளரும் அகிலம் மேலவர் விழிக்கலாம் தொல்கதிரருளி தகவையில் அச்சமும் அகற்றியே காத்தனன் தனக்கு நிகரும் மேலும் இன்றாகியே அமர்தரு நிமலன் அந்த வேலையில் அமரர் போற்றி இசைத்தனர் அது கேட்டு எந்தை மாமணிக்கன்னிகை ஆலயத்து ஏக முந்து தந்திமால் அவுணர்க்கு வெறுவி மொயம்பு இழந்து சிந்தைமான்று விழ்பரிசனர் யாவரும் தெளிந்தார் செறிவு போகிய சனத்தினோர் எழுந்த அருள்திரத்தால் கரைக்குள் காலினான் குருதி என்பொடு தசை காணா இறைவனே அவன் தன்னை அட்டான் என எண்ணி அரையும் நேமி போலாடினர் பாடினராத்தா காசிவாணரும் முனிவரும் பணிந்தனர் கழல்கள் பூசையாற்றவும் புரிவித்து வழுத்தியே போனார் ஈசன் வேழவன் தோல் புனை பேரருழிதுகான் பேசுவாம் இனி அயன் சிறம் ஏந்திய பெற்றீ முன்னமோர்வைகள் மாலும் முண்டகத்தயனுமாக பொன்னின் மால்வரையின் உச்சிப்பலங்குவடு ஒன்றின் உம்பர் மண்ணொழிமுனிவர் தேவர் வரம்பிலோர் வந்தன்னாரை சென்னியால் வணக்கம் செய்து செம்கரம் குவித்து சொல்வார் மூவரின் முதலானோரும் முதல் இடை முடிவுமில்லாத்தேவரும் எவையும் நல்கும் செல்வரும் பரம் மேலாகி ஓவரும் புவனத்துள்ள உயிர்க்குயிராய் நின்றோரும் ஏவர் எங்களுக்கு வல்லே இருவரும் இசைத்தீர் என்றார் என்று உரைத்திடலும் வேதா எம்பிரான் பிணித்த மாயை தன் தலைப்படலால் யானத் தலைமையாம் பிரம்மம் ஆகும் நன்றி இதைத் தெளிதீரென்ன நாரணன் தானும் மற்றாய் உன் தனைத் தந்த யானே உயர்த்தரும் பிரமம் என்றான் இருவரும் இணைய பேசி எண்ணிலாபைகள் யாரும் வெறுவரு நிலையதாகவை துயிர்த்து மாறாய் பொ தருக்கம் செய்யப்போயினர் முனிவர் தேவர் ஒருவரும் இன்றி நம்மால் உற்றதி பெற்றியென்றே போதலும் மனையர் பின்னும் பூசல் செய்திட்ட காலை வேதமும் குடிலை தானும் வேறு வேறு உருக்கொண்டெய்தி வாதமதியற்றல் என்று மண்ணுயிர்க்குயிராயாக்கும் தாதையாம் சிவனே வாய்மை தற்பரன் என்ற அன்றே பண்டவர் உணர்ந்த வேதப்பனுவலும் குடிலை வாக்கும் கொண்டிலர் விலக்கிப் பின்னும் கொடியவெம்பூசல் செய்ய கண்டு மற்றதனை அன்னோர்கடுமுரண் தொலைக்குமாறு கொண்டனன் கருணையார்க்கும் குறித்தருள் கூறும் பெம்மா அடிமுடியலாத வள்ளல்லமலமாம் ஒளியாய் வெண்ணின் நடுவுறவந்து தோன்ற நாரணன் தானும் வேத கடவுளும் சிவநாமென்று கருதலர் யாதோ இந்த சுடர் என மருண்டார் மாய சூழ்ச்சியின் நீங்களாதார் இயலது தெரிந்து சோதி யுடையது ஆயம்மையாள கயிலையில் உமையாளந்து வீட்டிருக்கும் கோல செயல் கொடு பரமன்னச்சிவன் என சிந்தை தேற்றி புயல் உரள் மேனி புத்தேல் பொறுக்கென எழுந்து தாழ்ந்தான் மாயையோர் சிறிதும் தீரா மலதையன் நமது தந்தை ஆயவன் போந்தான் என் அச்சுதமூர்த்தியே போல் நேயமோடெழுந்து தாழான் நெடியதன் உச்சி சென்னை தீயதோர் வாயால் மேலாம் சிவனையும் இகழுதலொற்ற முண்டகம் இருந்த ஐந்து முகத்தவன் முதல்வன் தோற்றம் கண்டனன் இகழ கருணையம் கடலும் சீற்றம் கொண்டிலன் சிறிதுமற்றே கொண்டனன் என்னின் எல்லா அண்டமும் உயிரும் பின்னும் அழிவுராதிருக்குமோதான் எகினமதுயர்த்த அண்ணல் இருபவன் தொலைப்பயனை பகவர்தம் மகந்தை மாற்றப் பண்ணவர் மதற்புச் செந்த மிக பெரும் கருணை தன்னால் வேதநாயகனுள்ளத்து மகிழ்வொடு புரிந்த வைரவக் கடவுள் தன்மை நீலுரு சுடரின் மெய்யும் ஞெகிழிகள் அகற்றும் தாழும் ஆலமது உயிர்க்கும் செம்கேள் அரவ வெற்றையும் சென்னி மாலைகளனந்த கோடிவயின்வையின் பெயரும் மார்பும் சூலமும் பரசும் நானும் துடியும் ஏந்திய பொந்தோளும் முக்கணும் திங்களே போல் முளைத்த வாழையரும் வன்னி செக்கரம் சடையின் சீரும் செயற்கெழு நகையும் உக்கிர வடிவு கொண்டு ஆங்கு உதித்திடும் வடுகன் தன்னை மைக்கிள்கண்டத்து எந்த நோக்கியே வகுத்துச் சொல்வான் திகழ்ந்தனம் சிறுவனாகும் செங்கமலத்தோன் சென்னி இகழ்ந்தது நம்மை உச்சி இருந்ததே வல்லே அகழ்ந்தனை கரத்தில் ஏந்தி அவன் உயிர் நல்கித் தம்மை புகழ்ந்த முனிவர் தேவர் புறந்தொரும் போதி என்றே போந்தனை அணையர் தங்கள் புலவுடற் சோரிதானே வாய்ந்தது ஓர் ஐயமாக வாங்குதி வாங்கும் வேலை விந்தவர் தமக்கு மீட்டும் பியன் உயிர் உதவி என்னோர் ஆய்ந்திடும் மகந்தை மாற்றி அண்டம் மேலடை தீயம் முன்புழைத்தாகும் அண்ட முகடுதோய்ப் பதத்தின் மன்னி மண்பதை குலங்காவும் வானவர் தொகையும் யாண்டும் துன்பு அறக் காத்தி என்று தூய நல்லருளை நல்கி அன்பு உடை கடலாம் எங்கோ நமலமாம் சோதிப்புக்கான் ஆதியம் கடவுளம் கண்ணடைதலும் அமலம் சோதியும் மனையர் காணாத் தோற்றம் அது மாயோன் ஈதியெலாம் தெரிந்து நிற்றல் இயற்கை அன்றி என்ன முக்க நாதனை இறைஞ்சி வல்லே நடந்து தன் பதியில் புக்கான் அளந்து மண் கொண்ட மாயன் நகன் நகர் அடைதலோடும் கிளர்ந்தெழு காரிவேதா கேள் கிளர் உச்சி சென்னி களைந்து தன்னகத்தாலே தக்கால் குருதி நீத்தம் வளைந்தது புவியைத் துஞ்சி மலரவன் தானும் வீழ்ந்தான் சோரி நீர் நீத்தமாகித் துண்டன உலகம் கொண்டு மேறுமால் வரையைச் சூழவைய தன் முதல் கண் தீயால் சேரவே வரப்பித்து அந்த செம்கமலத்தினானுக்கு ஆறு இர்னல்களோடும் அவன் உணர்ந்து எழுந்தான் என்றே துயிலுணர்ந்த வராமென தொல்லையில் பயிலு நல்லுணர்வைதலும் பங்கையன் மலரடி மீமிசை மலரடி அன்போடு இறைஞ்சீ உரை செய்வா நெற்றியம் கண்ணிய மலர்க்கு யான் செய்யும் குற்றமுண்டு குனிப்பில அன்னதால் பெற்றுலேணிப் பெறும்பழிங்கீனி செற்றம் ஏதும் திருவுளம் கொள்ளல் செய்மையாக இமைப்பின் உலகு அடும் வன்மை கொண்ட வடுகனின்னாரருள் நன்மையால் தொல்லை நல்லுணர்வு எய்தினன் புண்மையாவும் பொறுத்திடல் வேண்டுமா தீயதான சிறிய விச்சென்னியும் தூயதாகத் தொழும்பினன் கண்டுழி மாயை தீரமலற்கயிற் கோடி நீயசூலவியன் படை என் நவ என்னை இத்தகை பன்னீரைஞ்சலும் சென்னி நான் குடைத்தேவனை நோக்கியே அன்னதாக என்ற என் அருளியே பொன்னின் மால் வரை நீங்கினன் போக காலவேகன் கனல்முகன் சோமகன் ஆலகாலன் நதிபலன் ஆதியா சால நீடிய சாரத்தானையை நீலமே நினிமலன் உதவினான் எண்ணிலா அக்கணங்களுடையம்பிரான் நண்டி ஒல்லை நவையுருமாத்தவர் மண்ணின் மேயவனம் தொரும் வானவர் விண்ணின் எல்லை தொரும் விரைந்தேகினான் நெய்யின் ஊறும்பியன் குருதி புனல் தம்மாவிகள் உயவே பின் உதவி உளமெலாம் துய்ய வாக்கினன் தொல்லருள்ளாழியான் வடுக அண்ணலானவர் கடிதின் நீங்கிக் கருவத்தை நீங்குறா ரை நீல்புறம் போயினான் முடுகியேகினர் முன்கணநாதரே அந்த மில் கணம் மாணவர் யாவரும் முந்தியேக முதல் பெருவாயிலோன் தந்திர தலைவன் நந்தும் மாழியும் நாரணன் போலுள்ள காலவேகனை கணத்தவர் ஆழமென்ன அவனொடு போர் செய்ய மேலையோனங்கு மேவி அவன் உடல் சூலம் மேல் கொந்தி துண்ணென ஏகேனான் நிலமகள் ஒரு புடை நிறங்குள் பங்கைய மலர் மகள் ஒரு புடை மருவ பஹ்ரலை குலவிய பணியின் மேற்கொண்டல் மேனியான் தலைமை யொடூரை தருதானம் நன்னம் கிளர் முத்தலை நடிக வேல்யிறை கணங்கள் இந்நிறையொடு கடிது செல்லமால் அணங்கினரோடு எழாயன் தாழ்மிசை வணங்கினின்று எந்தை நீ வந்தது என்லும் கண்ணுதல் இறைவன் யாம் இவன் சென்றது பலிக்கு நின்றிருந்து சென்னியில் ஒன்றிய குருதியே உதவுவாய் என நன்றி என நாரணன் நவின்று போற் தன்னுதல் அதனடைத்தனாது செங்கையின் நன்னகத்தால் ஒரு நாடி வாங்கியே அன்னதொற்பொழுதினில் அறிவுத்தானரோ துன்னிய குருதி நீர் சூலியேற்பவே வீண்டிடு சோரியின் வெள்ளம் வெம்பணி பூண்டது ஓர்கண்ணுதல் பொலம் கைச் சென்னி மேல் ஆண்டு ஒரு நூறு நூறு அவதி வைத்தலும் மாண்டது வேறு ஒரு மயக்கம் வந்ததே பாதியும் நிறைந்ததும் இல்லை பாணியின் மீதுரு பலிக்கலன் மிக்கவன்மை போய் சீதரன் சோர்தலும் தெருவும் ஞாலமும் காதலன் நிலைமை கண்டீறங்கின செஞ்சரண் அடைந்த எர்த்தெறிவை மார்த்தமை அஞ்சல் என்று அருளியம் மண்ணல் அச்சுதன் நெஞ்சுமயலினை நீக்கியாங்க நீங்கின பின்வரும் நெடியமாயனை இங்கு இனிது இருத்தி என்று எம்ப அன்னவன் ஒங்கு நின் சூலம் மேலுற்றுளாந்தனை பாங்கு உற அருள்க என பகர்ந்து வேண்டவே கைத்தலை அயந்தலைக்கபால் கொண்டூற்றவன் முத்தலை வேலினும் முடிந்த சேனையின் மெய்த்தலைவன் தனை விடுத்து தொல்லுயிரத்தலை நல்கியே அருள் செய்தானோ மால் உலகு ஒருவியே வடுகன் அன்னது கணம் குழுமிச் சூழ்தர மேலுளபுவனம் மேல் மேவிவைகளும் பாலனம் செய்தனன் பல அடுவதுவோர் இறுதியில் கமலன் ஆணையால் கடவுளர் சென்னியும் கமலன் நாதியோர் முடிகளும் மட்டு உயிர் முற்றும் மாற்றினுண் பொடிபடையற்றுமால் புவனம் யாவையும் பொறியுறும் உயிர்களும் புவனம் யாவையும் இறுதியாயும் ஏமத்து எல்லையின் மறை எனும் ஞாளியை உயர்த்து மற்றவன் உருவது ஓர் மகிழ்ச்சியால் உலவும் என்பவே கண்டகம் கொள்கபால் கொடு காசினி விண்டகம் தொரும்பெம்பலிக்கு உற்றதும் முண்டகன் முதலோர் தமை எம்பிரான் தண்டகம் செய்தியாகுமால் ஆற்றின் மல்கும் அவிர் சடை அண்ணல் பால் தோற்றுகின்றது ஓர் தூயவன் சோறி நீர் ஏற்ற தன்மை இயம்பினம் இங்கு இனி வேற்று உருக்கொண்ட தன்மை விளம்புவாம் முந்து ஒரு ஞான்று மூவுலகும் போற்றிடும் இந்திரன் இமையவர் இனத்துடு ஏகியே அந்த மில் கையிலையில் அரணைப் போற்றுவான் வந்தனன் அகந்தையும் மனத்தில் தாங்கியே பொன் கெழு கடிமதில் பொன்னம் கோயில் முன் மின்கிழுவ சிறவேந்தன் சேர்தலும் கொன்கெழு பாரிட கோலம் தாங்கியே முன்கடை நின்றனன் முடிவின் முன்னையோன் நின்றிடும் ஒருவனை நெடிது நோக்கியே இன்று உனை கண்டனன் யாரை ஐயனி மன்ற உம்பிருந்தினை வள்ளலை தொழச் சென்றனன் வேலை என் வேது காலையின் மகேசன் யாவதும் சொற்றிலனாகியே சூர்த்த நோக்குடன் குற்றிடமேல் வரும் ஊற்றம் உன்னலன் செற்றமதாயினன் தேவர் செம்மல்லே அண்டரும் அகந்தையன் ஆற்றவும் திரள் கொண்டனன் என்று தன் குலிசமாப்படை கண்டகன் எதலும் கடவுள் மேல்படா நுண்டுகள்ாகிய நொய்தின் மருத்துவன் வச்சிரம் மாய்ந்து போதலும் புறத்தினை அட்டருள் புனிதன் அவ்வழி கிருத்திம உருவினை நீங்கிக் கேழ்கிளர் உருத்திர வடிவினை வல்ல தாங்கினா உயர்புறு சடிலனின் ரூரு தன் புனல் அயற்புறு மகபதியகந்தை கண்டட மயிர்புறம் எங்கனும் வந்து தோன்றலின் வியர்ப்பு வந்தடைந்தனமேனி முற்றுமே எழுதல் செய்திடும் இவன் தன்னார் உயிர் கொள்ளுதும் எனச் சினம் கொண்ட தீயொடும் உள்ளுரு காலெழியி ஒருங்கு சென்றன பொள்ளன உயிர்பழல் புகையொடு உற்றதே குருகினின்றாற்றலால் குலிசமாப்படை எரிதரு கொடியனை எய்த வேளன செருகனல் விழியனச் செப்பச்சேரல் போல் போல் நெறிதருபுருவமும் நெற்றி சேர்ந்தவே பற்றலற்பறங்களோ உலகின் பன்மையோ முற்றுயிரியமோ முடிக்கப் பேதையை செற்றிடல் வசையவன் செயலைக் காண்டுமென்று உற்றனன் முறுவலும் புதித்தது ஒல்லையில் துடித்தன துவரிதழ் உரப்பித்தூயவாய் இடித்தன சேந்தன இரண்டு கண்களும் ை நுகர்ந்தவன் வெகுழித்தே எனக்கு அடுத்தடு துணைவர் தம் போலவே அக்கணம் இவ்வகை யார்க்கும் மாதியாம் முக்கணன் நான் முகன் முதல தேவரும் மிக்குள உயிர்களும் பெறுபவை உக்கிர வடிவு கொண்டு உறுத்து நிற்கின்ற எம்பெருமான் பெரும் சீற்றம் தனை நோக்கி நெஞ்சமாகும் கற்குன்றம் நடுநடுங்க பதை பதையா அஞ்சியவன் கழலின் வீழ்ந்தே எற்குன்றன் மாயமெலாம் தெரிந்திடுமோ மாலையனும் இன்னும் தேரார் பொற்குன்றச் சிலையானே வினையே செய்ழையதனை பொருத்தீயன்றான் போற்றிப்பன்முறை தாழும் புரந்தரனை அஞ்சல் என்று புரிந்து நோக்கி மேற்றிக்கில் வீழ்கின்ற செங்கதிரோ இதுவென்ன வேலை மேற்றன் சீற்ற தீயினை வீசி ஆங்கவர்க்கு விடை கொடுத்துச் செல்கின்றேவி ஏற்றிச் செய்யணை மேல் புகுந்து உமையொடும் வீற்றிருந்தான் எங்கோ கூற்றுவன் தனி கூற்றன் மந்திரம் பிற்றிருந்திடும் வேலை வாய்தனில் ஆற்றல் சேர்ப்புன்கரசன் பால் விடு சீற்றமானதோர் சிறுவன் ஆனரே ஆன பாலனை அம்புராசிதன் காணுலாந்திரை கரங்களால் தழி தானவேசன் என் தனையனாயினான் நானலாதியார் நற்றவம் செய்தார் ும் உலகம் பேரினும் வாழி வாழி என் மைந்த நீ என அக்கேழிலாசிகள் கிளத்திப் போற்றினான் ஆழிமால் கடற்கரசன் என்பவே நசை குலாவிய காத்திட வசைவிலான் சிறிது அழுத வேளையில் வசையிலாதுயர் வானும் மண்ணுமெண் திசையும் யாவையும் செவிடு பட்டவே நூண்முகத்தினோர் நுனித்துக் காணுறு நான் முகத்தினோன் நாடி இவ்வொலி வான்முகத்திடை வரும் மீன்முகத்துலாம் வேலை மேவினான் வேலை சேர அவ்வேலை சாலவன்பினால் தபி வீட்டு நீ ஏலமேவுகென்றிருத்தியான் பெரும் பாலன் இயங்கிவன் பார்த்தியாலென கையில் நீட்டலும் கடிது வாங்கியே ஐயன் தன் மடியதனில் சேர்த்திட துய்ய புல்லணன் தொடர்ந்து பற்றினான் மையல் மைந்தனும் தனது வன்மையால் நாத்தொடுத்தெனும் நான்கு தாடியும் ஈர்த்துத் தூங்கலும் இணையில் வேதனும் ஆர்த்தியை இதனான் அவன் கண் ஏவன் சீர்த்திகான்றெனச் சிந்திற்று ஒன்புனல் லங்கு க அகலம் தன் வழி சேரல் மேயது செறிவுற்றேண்டியே வேறொரு வேலை போல் வேலை புக்கதே முக்கண் நாயகன் முனிவு தன்னிட புக்க காலையில் புனல் வறந்திடு மைக்கரும் கடல் வறுமை நீங்கிற்றால் மிக்க நான் முகன் விழியின் மீறினால் பதுமனவ் வழி படர் மயிர் தொகை மதலை கையினும் மரபின் நீக்கியே கதுமென பல கரங்களால் எடுத்துததி தன் கையில் உயிர் நீட்டினான் நீட்டியோரை நினைந்து நீ இது கேட்டியொன்றியாங் கிளத்துவோம் இவன் ஏட்டுலாயதே நீனி இதழி சென்னியில் சுட்டு மெம்பிரான் முனிவில் தோன்றின கருதிடான் ஒரு கடவுள் தன்னையும் வரமும் வேண்டலன் ஏதுமற்றிவன் ஒருவராலும் மீருற்றிடானரோ பரமன் சீற்றமேயான பான்மையால் தேவர் தேவர் கோன் திசைய நோர் வெறி போவரே எனில் பொறுகிற்பாரவர் நீ வீரேனும் முன் நித்ரலஞ்சு வீர் ஏவரே இவன் எதிர் நிற்பார்களே ஆயும் தொன்னெடியமரர் யாவரும் ஈயும் சாபம் வந்திவனை நேருமோ காயும் திண்டிரற் கடவுட்டன்மை சேர் தீயும் தீயுனின் சிறுவன் வெம்மையார் நானும் அஞ்சுவன் நளினை காவலன் தானும் அஞ்சுவன் தவரில் வேள்வி செய் கோனும் அஞ்சும் வெங்கூற்றும் அஞ்சும் அவ்வானும் அஞ்சும் இம்மண்ணும் அஞ்சுமே பாசனங்களே பரவஞாலமேல் தேசில் வெய்ய கோல் செலுத்தியாங்கவர் ஆசி செய்ய நீடரசு செய்வனால் ஈசனன்றியார் இவனை வீட்டுவார் என்னும் மாத்திரத்திவன் தனக்கு நீ நன்னலம் திகழ்நாமம் ஒன்றினை பண்ணு என்ன நீ பறித்தலாலிவன் தன்ன தொன் பெயர் சலந்தரன் என பேையில் பிரமந்தானுரை ஊரிற்போயினான் உதவி பற்பகல் சீரிற் போற்றலும் சிறுவன் காளையாய் பாரில் சேர்ந்தனன் அவுணர் பார்ப்பட சென்று பாரிடை திசைகள் யாவையும் வென்று வாசவன் விண்ணுளோர் நிதிக்குன்று சேர்த்தரக் கொடுமை செய்தனன் துன்றுகின்ற தொல்லவுணர் சூழவே பொன்னெடும் கிரித நிற்புத்தேளிரு மண்ணும் வைகலும் வான நாடலாம் தன்னை நேரிலான் தானவர் கெலாம் நன்னை எப்பொடு நல்கினான் அரோ வச்சிரப்படை மன்னன் பொன்னகர் அச்சும் வண்ணமோர் நகரம் செய்கன அச்சலந்தரன் அருளத்தானவர் தச்சனழி சமைத்து நல்கினான் பாந்தள் மீமிசை பறிக்கு நேமிசாலாந்தரம் என அரைய நின்றதோர் ஏந்தல் மாநகரிடையில் தான் அவர் வேந்தர் போற்றிட அரசில் மேயினான் காலநேமியாமவுணன் கன்னிகை வேலை நேர்விழிவிருந்தை என்பவள் கோல நாடியே குறவன் கூறிட ஏலவே மணந்தின்பம் எய்தினான் பாரில் அவ்வழி பன்னெடும் பகல் சீரின் வைகினான் தேவரியாவரும் மேருகுற்றனர் அவரை மேவியாம் போர் செய்வோமெனப் புகன்று போயினான் துங்க வீரர்கள் தொழுசலந்தரன் அங்கண் மேவலும் அமரர்வையவன் இங்கும் வந்தனன் என் செய்வோமெனா சிங்கங் கண்டதோர்கேம்பினார் தேம்புகின்றவர் செய்வதோர்கிலார் பாம்பனை துயில் பவனை உன்னியே ஓம்புகென்றலும் உவனமேமிசெய்யேம்பலோடும் வந்திமைப்பில் எய்தினா வருசலந்தரன்மாறு கொண்டு எழ இருபதாயிரம் யாண்டு பல்படை உரிய மாயை கொண்டொருத்தெழுந்து மால் பொருதும் வென்றிலன் புகழ்ந்து போயினான் கொண்டல் மேனியன் கொடியன் தன்னொடு மண்டு போரிடை மலையும் வேலையில் அண்டர் வாசவன் நஞ்சியாலமார்கண்டன் மேவிய கையிலே எய்தீரா அற்றாகின்ற வேலையின் வேலை அருள்மைந்தன் பற்றார் தம்மை நாடினன் யாண்டும் பார்கின்றான் கற்றார் ஏத்தும் கண்ணுதல் மேய கயிலவுற்றார் கொல்லென்றுண்ணண்ணண்ணி வெகுண்டான் ஊர்போந்தான் தூண்டாவற்றால் பெற்றிடு சேனைத் தொகையொடு மீண்டா நிற்பான் தென் கைலைக்கென்றெழும் வேலை வேண்டாம் வேண்டாம் நித்தனுடன் வெஞ்சமர் செய்யின் மாண்டா என்றாள் இல்லென வாழும் மதிவல்லி குலந்தனில் வந்தாள் கூறிய மாற்றம் குறிக்கொள்ளான் நலன் தருகின்ற செய்வினை ஓரான் அவை பாரான் குலந்தரு செற்றம் மீ சலந்தரனாம் பேருண்மையதென்னாதித்த சோனாமேகம் போற்படைமாறி சொருகின்ற சேனாயூகம் சூழ்தரவாழித் திருமைந்தன் போனான் எங்கோ தென் கையிலை கோற்புடையாக வானாடுள்ளோ நாங்கது காணாமருகுற்றான் தாண்டும் பாய்மாத்தேர்கரிவீர்த்தூழ வந்தான் தீயவன் ஆவீரும் வண்ணம் காண்டும் வாசவன் என் கணமோடும் வேண்டும் வெள்ளி குண்டுரு கோயில் மேவுற்றான் முந்திய வாயிலின் முறை புரிந்திடு நந்தியை வணங்கியுள் நடுக்கம் செப்பலும் அந்தமில் பண்ணவன் அருளை நாடியே உந்திட இந்திரன் போயினான் குணங்களின் மேற்படு குழகன் வாழ்வரை அணங்கொடு வீற்றிருந்தருளும் எல்லை போய் பணங்கினன் தொழுதனன் வலிய துன்பினால் உணங்கு தன் மனக்குறை உரைத்தல் மேயினான் நிலந்தனை வளைந்த முன்னீரில் வந்தவன் சலந்தரன் எனும் பெயர் கட்டானவன் மலைந்தமை வென்றிடமா சுற்றோடினேன் நலன் தருகின்ற பொன்னாடு நீத்தனன் வெந்துயர் எய்தியே மேருவின் புடை உய்ந்தனன் யானென ஒழித்து மேவினன் அந்த வண்ணத்தையும் அறிகுற்றாங்கவன் மாலை உண்ணேனேன் மாலும் வந்தணுகியே மலைந்து தோற்றிடா மேலும்ங்கவன் தனை வியந்து போயினான் நீல கண்டத்தனேனது மால் வரை ஏல வந்துற்றனன் இதுவும் கேட்டனன் ஈங்கும் வந்துற்றனியாவதுன்னியோ ஆங்கது தெரிகிலே நளியன் துன்பமும் தீங்குறு வாழ்க்கையும் நீங்குதல் உன்னுதி நிமலனீ என்றான் வரையரி படையின மாற்றம் கேட்டு நின் பருவரல் ஒழிகனப்பகர்ந்து போக்கியே கருணையின் நீர்மையார்கணிச்சிவானவன் ஒரு தனியாடலை உள்ளத்து உந்தினான் நான் குண்டிகையினன் நரை கொள் யாக்கையன் ஊன்றிய கோலினன் ஓலை கையினன் மூன்ற நல் வளர்ப்பொரு முனிவரே என தோன்றின தனக்கொரு தோற்றம் வேறிலான் விம்மலை உற்றிடுவதற்காக முன் கைமலை உரித்தவன் கையிலை என்றிடும் அம்மலை ஒரு புடை அணுகும் தான் அவர் செம்மலை எதிர்கொடு செல்லல் மேயினான் இந்திரன் இமையவர் இனத்தொடியின்ண்டியே வந்தனை செய்தனன் மறைந்து பின்வர அந்தனர் வடிவு கொண்ட காவலன் முந்துர வேதியே முதல்வன் கூறுவான் எங்குளை யாரை நீ எவரை நாடியே இங்குறுகின்ற நேயம்புவாயன அங்கணன் மொழிதலும் அந்தன் வேதிய சங்கயதில் வகை சாற்றக்கேல் என்றான் நிலந்தனில் உற்றுளேன் நேமி காதலன் சலந்தரன் என்பவன் தமியன் வானவர் உலைந்திட நுதல் விழி ஒருவன் தன்னுடன் மலைந்திட வந்தனன் வல்லையீண்டென்றான் அவ்வுறை வினவியே அண்ணல் எண்ணமும் செவ்விது செவ்விது தீதுண்டோவெனா எவ்வமில் புகழ்ச்சி போல் இகழ்ந்து காட்டிடா நவ்வியங்கைத்தலன் நகைத்துச் செப்புவான் கைலையங்கிரி உரை கண்ணுதற்பிரான் அயலுறையிருப்பன் யான் அவனுடையமர் முயலுறுகிற்று ஏல் முடிதி உய்ந்திடும் செயலினை நினைத்து ஏற் செல்க மீண்டு என்றான் பண்ணவன் இணையன கேட்டலும் எண்ணமில் சலந்தரன் எரியிற் சீரியே கண்ணழல் கதூறக் காயம் வேர்விழ துண்ணென உயிர்த்திவை சொற்றல் மேயினான் சிறியவன் போலெனைச் சிந்தித் தீரியான் பெறுவதோர் சயமெலாம் பேசியாவதென் இறைவரை ஏண்டு நின்றெனது வன்மையை அருகுதீர் அருகுதீர் அந்த நீர் என்றான் என்றை சலந்தரன் இசைப்பயாமு முன் வந்திரல் காணிய வந்தனம் என தன் தரணியின் மிசை ஒன்றொரு திகிரியை ஒல்லைக்கீறினான் ஆங்கது திகிரியொன்றாக அந்தணன் இங்கிது சென்னியில் ஏற்றி வன்மையால் தாங்குதல் வல்லையோ என்று சாற்றலும் தீங்குறு சலந்தரன் இணைய செப்புவான் புங்கவர் யாரையும் புறங்கண்டேன் வருகங்கையை அடைத்தனன் கார்குள் வேலையில் அங்கியை அவித்தனன் அரியை வென்றனன் இங்கிது தாங்குவது அறியதோ வெனா புறத்தழல் கொழுவியோன் பொறித்த நேமியை கரத்திடை கரத்திடையெடுத்தனன் கனங்கொண்டெய்தலின் உரத்திடை புயத்தடை உயிர்த்து தாங்கியே சிரத்திடை வைத்தனன் தேவரார்கவ செழுஞ்சுடற்பரிதியை சென்னி கோடலால் ஒழிந்துடு சலந்தரன் உச்சியே முதற் கிழிந்தது முழுதுடல் கிளர்ந்து சோறி நீர் இழிந்தது புவிதனில் இழுமென் ஓசை யார் பரிதியங் கடவுள் அப்பதகன் தன்னுடல் இறைவன் தன் உருவு கொண்டுற்றது இவ்வுலகம் யாவையும் குருதியம் பெருங்கடல் வளைந்து கொண்டதே பாதல நிறைய மாம்பாழி போதன எருவை நீர் போந்ததாய ஆதியம் கடவுள் அவ்வவுணன் சேனையை விழிபொழி கனலின் தானைய பரந்திடும் மவுணர் தம் வீட்டியே கரந்த தொல்வடிவினைக் காட்டி புரந்தரன் முதலினோர் வணங்கிப் போற்றிய மரந்தையை அகற்றினை ஐயநீ என்றார் முன்புறு புரந்தரன் முதலினோர்க்கெலாம் இன்புரு தொல்லரசியற்ற நல்கியே அன்புடன் விடை கொடுத்த மலநாயகன் தென் பெரும் கைலை மேற் சேர்ந்து வைகினான் ஆவியை இழந்திடும் மவுணர் காவலன் தேவியை விரும்பியே திருவிநாயகன் மாவிரதியரெனமற்றவன் மனை காவினுள் இருந்த நன் கைதவத்தினான் இருந்திடும் எல்லையில் ஏமக்கற்புடை விருந்தை என்றிடும் அவள் வேந்தன் செய்கையை தெரிந்திலாற்றவும் சிந்தை நொந்து மேய் வருந்தினள் உயிந்திடும் வண்ணம் காண்கீ லாள் பரிதலுற்றிறங்கின பதைத்துச் சோர்ந்தனள் ஒரு தனித்திருக்க உறையும் ஆடலள் திரிதலுற்றுளவினள் செய்வதோர்கிலள் இருதலைக் கொள்ளியின் எறும்பு போன்றுளா கல்வரை ஏந்திய காளையைப் புனர் தொல்வரை ஊழினால் துன்பம் நீங்களா மெல்வரை அன்னதோள் விருந்தை மேவினாள் இல்வரை கந்திடாயேம காவினு மடவரல் வருதலும்பை குண்டம் தனில் கடைமுறை போற்றிடும் இருவர் காவலர் அடலரியாகியே ஆத்து முன்னுரையுறும் மரபு போல் ஏங்கி ஓடினாள் மடந்தயங்கிரிதலும் மடங்கலானவர் தொடர்ந்தனர் பின்வரத் துளங்கிச் சோலையின் இடந்தனில் முனியனிருந்தவை எனையடைந்த நல்லடைதலும் அஞ்சல் நீ என்றான் என்றருள் புரிதலும் இகழ் வெஞ்சியமாய் பின்தொடர் காவலர் பெயர் உற்றோடினார் நின்றவள் இருந்த வந்திலைமை நோக்கியே நன்றிவன் இயல்பென நவில்வதாயினாள் எந்தயம் பெருமகேள் எனது காதலன் அந்தமில் ஈசன் மேலமறுக்கேகினான் வந்திலன் இன்னமும் ஆய்வுற்றான் கொலோ உய்துளனே கொலோ உரைத்தே என்றாள் இறங்கினள் இவ்வகை இசைப்பமாதவன் வரம் கெழுத்தானின் மன்னர் மாயையால் குரங்கென ஈருறு கொண்டு கொம்பென உரங்கிளர் சலந்தரன் உடல் கொண்டு எய்தீனார் இருபிளவாம் அவனியாக்கை கொண்டு சென்றறிவை முன்னிட்டனர் அதனைக் காண்டலும் வெறுவினள் பதைத்தனள் வீழ்ந்து அறற்றினாள் ஒருவினள் உயிரென உணர்வு நீங்கினாள் வருந்தலை வருந்தலை மங்கை நீயக்கரந்தனை ஓச்சியே காதல் நீர்மையால் இருந்தவன் எழுப்பலும் எழுந்து தேரியே விருந்தை கை தொழுதி இவை விளம்பல் மேய்தின் நிகர் மாத்தவர் நிலத்தின் இல்லையால் என்னுயிர் காத்தியேல் எனது நாயகன் பொன்னுடலந்தனைப் பொறுத்தி அவ்வுயிர் தன்னையும் அமைத்தனை தருதினே என்றாள் ஆயது காலையில் நவுணன் யாக்கையை ஏ என ஒன்று மாறியற்றி மாதவன் மாயமதாகியே மறைந்து மற்றவன் காயமதிடைதனில் கலந்து வேகேனா புல்லிய குரங்கென புகுந்த ஒையின் மறைந்தனர் உயர் சலந்தனன் தொல்லுடல் புகுந்து அரி துண்ணென்றே எழமில்லியல் கண்டனள் வியந்து துள்ளினாள் புய்ந்தனன் கணவன் என்று உளத்தில் உன்னியே வெண்துயர் அகன்றனள் விருந்தை என்பவள் வந்தனை போலும் என் மகிணனீ எனா அந்தமில் உவகையால் அவனை புல்லினாள் புல்லிய விருந்தையைப் புணர்ந்து மாயவன் எல்லியும் பகலுமோர் இறையும் நீங்கலான் அல்லியன் தேநுகரளியைப் போலவன் மெல்லிதழு அமுதமே மிசைந்து மேவினான் காய்கதிர் நுழைவுரா கடிமன் காவினுள் மேயினன் பல வேளின் நூல் ஆயதோர் வைகளின் நரனதானையால் மாய அயர்த்தனன் மலர்கண் துஞ்சினான் துஞ்சிய வேலையில் துணைவியாகிய பஞ்சினின்மெல்லடிப்பாவை பார்த்திவன் வஞ்சகன் வஞ்சகன் மாயனேயனா அஞ்சினள் நெஞ்சகம் அழன்று நீங்கி நாள் அருந்ததி அன்ன கற்பழிந்த தன்மையால் வருந்தினள் உயிர்த்தனள் மாயம் யாவையும் பொருந்திய தன்னுயிர்போத நீர்மையால் தெரிந்த சீதரர்க்கு இதனை செப்புவாள் மாவலி உடையதோர்மடங்களாயினோர் காவலரிருவரக்காவலாளர் உன் மேவலராயுரவேந்தநாகினி ஓவலை குரங்கொடுத்திருதிஒன்புவீ பொற்பொரு கணவனைப் போல வந்தனை பற்பகல் புணர்ந்தனை பகைவர் மாயையால் கற்புடை மனைவியைக் கவர்ந்து போக நீ சுமத்தியால் என்றாள் இக்கொடுமொழி புகன்று எரியை மூட்டியே புக்குயிர் துறந்தனள் புலம்பி அங்கவள் அக்குறு சுடலை நீராடி வாடினான் மைக்கடல் மேனியன் மாலின் மூழ்கியே அத்துணை தன்னின் வானோர் அம்பு என் கையிலை ஏகி நிலைமையை உணர்த்தும் போழ்தில் சத்தியங்கதனைத் தேர்ந்து தலையளி செய்து தானோர் வித்தினை உதவியீது விண்டு முன்னிடுதீர் என்றாள் ஈதலும் அதனை வேதாயிருக்கையால் ஏந்திச் சென்னி மீதுர கொண்டு போந்து விருந்தை தன் ஏமம் தன்னில் தாதுரு பலியின் வித்தித்தடங்கடலமுதம் பெய்ய மாதவன் முன்னம்மாங்கோ துளவமாய் மலிந்ததன்றே தண்டுளவானதாங்கோ தையலாய் நின்ற காலை கண்டனன் தருவின் கேழ்வன் கனலிடப் புகுந்தாள் மீது காதல் நீங்கி அவள் வயிற் கூட்டம் பெக்க அண்டரும் அயனும் மாலுக் கருங்கடி இயற்றி ஏந்தார் கடியுறு துளவம் என்னும் கன்னியைக் கொண்டு கஞ்ச கொடியுறு தகைமைத்தான கோநகர் குறுகி வேரோர்படியுரு பெற்றித் தல்லாப் பல் பெரும் போகம் மாற்றி முடியுறு சூட்டுமாக முடித்த நன்முழரிக் கண்ணன் அவன் சலந்தரனை வீட்டும் மாழியை வாங்கப் பன்னாள் சிவன் கழல் வழிபட்டோர் நாள் செங்கனே மலரா விடைமேல் தோன்றி அப்படி உதவப்பெற்று நிபந்தனும் அதனால் வையம் நேமியான் என்ப மாதோ போற்றலார்த்தம் புறமடு புங்கவன் வேற்றுரு கொள்வியனருட் தன்மையை சாற்றினாமிரித்தன் நிகர் இல்லதோர் ஏற்றின் மேல் வரும் தன்மை இயம்புவாம் இன்ன மண்ணுகின்றதொரு வைகள் அவ்வைகள்தான் துண்ணு முப்பது தொக்கதோர் திங்களாம் அன்னதாரிரண்டால் வரும் ஆண்டரோ ஆண்டு நூறு சென்றால் அயற்காயுவும் மாண்டு போமது மார்க்கொருவைகளாம் ஈண்டு நூல்களெலாம் இவை கூறுமாள் கற்றுணர் காண்டியால கற்றுண்பேதீ ஆயத்தன்மையில் லச்சுதற்காயவும் மாயும் எல்லையின் மண்ணுயிர் யாவையும் தேயும் மண்டஞ்சிதைந்திடும் எங்கனும் பாயிருங் கனலே பறந்து உண்ணுமா ஆன காலை யகிலமும் ஏமமாய் தூணலம் கொடுத்தோன்றுமச்சூழலில் தானுலாவித்தனி நடஞ்செய்திடு ஞான நாயக நாயகி காணவே பெருகு தேயுப் பிரளயம் மன்னதில் தருமம் யாவினுக்கும் தனித் தெய்வதம் வெறுவியாமிவன் வீடுது மேலினி புரிவதே தன புந்தியேல் சூழ்ந்ததே ஆருலாஞ்சடை அண்ணலைச் சேர்வனேல் ென்றும் உற்றிடுவேனா தேரியே அறத்தை வதஞ்செங்கணான் ஏறதாய் ஒர் எழிலுரு கொண்டதே ஏற்றின் மேனி கொண்டீசன் முன்னேகியே போற்றியான் இன்று பொன்றிடும் தன்மையை மாற்றி ஆற்றல் வழங்கி நிற்கூர்தியாம் தேற்றை இயற்கைப் பிரானருள் என்னவே இறத்தலை இன்மையும் யானமாய்த்தனை பொறுத்திடும் தன்மையும் பொருவில் வன்மையும் உரைத்திடும் அன்பும் வாழ்ணர்வும் நல்கியே அறத்தனிக் கடவுளுக்கு அண்ணல் கூறுவான் முதலையல் இடை கடை மொழிய நின்றுடும் சதுர் விதையுகந்தனில் தருமத்தின் திறம் இதுவர நான்கு மூன்று இரண்டொன்றாகிய பதமுறை ஊன்றியே படியர் மேல்ங்குனதிடந்த நில்யாக்காலமும் நீங்களம் இருந்தனம் நீயும் வந்து நம் பாங்கரின் அடைந்தனை பறிவொடு ஊர்தியாய் தாங்குதியாரினும் தலைமை பெற்றுள்ளாய் என்னும் நம் தொண்டர்கள் இயற்று பாவமும் புண்ணியமானமைமை புறக்கணித்துளார் பன்னியரமெலாம் பாவமாக திண்ணமீ தருமறை தானும் செப்புமே மைத்தவிரடியர் செய்பவமுற்றுளார் செய்திடு தருமமுந்திரிவதாகியே எய்திடுகின்றது யாம் ஒன்றன் இடைமை திகழ் உயிரனமேவும் பான்மையால் ாமுளோம் நீயும் ஊர்தியாய் மண்ணுதியமது பால் மற்றிதல்லதை இன்னும் ஓர் வடிவு கொண்டெம்மைப் போற்றுதீ அன்னதும் உணர்கென அருளி செய்தரோ கூர்ந்த சூழக் கொடும் படைவானவன் சார்ந்து போற்றும் தருமக் கடவுளை ஊர்ந்திடும் தனி ஊர்தியதாகியே சேர்ந்திடும்படி சீரருள் செய்தனன் அந்த நான் முதலாதி பிராந்தனை அன்பர் முன் நந்தியாகும் நலம் பெறும் ஊர்தி மேல் வந்து தோன்றும் வரம் புரிபான் சாற்றும் அவ்விடைக்கேதனை தாங்கு பேர் ஆற்றல் ஈந்த செயலறிந்தல்லவோ மாற்றலாற் புறம் செற்றொழிமாயவன் ஏற்றின் மேனி கொண்டெந்தையை தாங்கினான் லால் அரண் அவ்விடை ஊர்ந்திடல் ஏதமோ வன்றிது நிற்க தென்றிரை மீது தோன்றும் விடத்தை உண்டானென போதினாய் அதன் உண்மையை கேட்டீ நீ நிருதர்த்தம் உடன் நவுணரும் அமரரும் நேர்ந்து திருகுவெஞ்சினத்தொரு பகல் முந்து போர் செய்ய இருதிரத்தினும் பற்பலர் வல்லையில் இறப்ப வெறுவியது கண்டனர் அமரினை விடுத்தவர் அவுணர்த்தங்கோவொடுவிரவி காலமெண்ணிலிருந்துபோர் செய்வது கருதி பதத்தினை நணுகி சீலமோடவன் தாழ்மலர்பணிந்துரை செய்வார் ஒல்குமாயுளை உடையரேம்பற்பகல் உயற்று மல்கு பேரமரியற்றுவான் பார்க்கடல் மதியா அல்கல் இன்றிய அமிர்தினை வாங்கியே அடிக்கேன் நல்குவா எமக்கென்றலும் அயன் இவை நவிழ்வான் ஆதிமாயவர்கிச் செயல் முழிகுவம் அவனே போதவேலையைக் கடைந்து அமுதளித்திடும் உண்டால் சாதல் வல்லையில் வந்திடாதென்ற என் சாற்றி போது நாம் என அவருடும் பார்க்கடல் புகுந்தான் நனன் தலைப்படு பயங்கெ தண்டிரை நடுவன் அனந்தன் மீமிசைத் தொயிலொரும் மூர்த்தியை அணுகி மனந்தவாத பேர் அன்பொடு நான் முகன் வழுத்த நினைந்து கண் விழித்துய்யென எழுந்தனன் நெடியோ நீ விரி இவ்விழை வந்தவாரென்னன நெடியோன் பூவின் மேல் வருபண்ணவன் நவுணர்கள் பொருவில் தேவர் வேந்தர்கள் வேண்டிய குறையினை செப்ப ஆவதென்றதற்கு ஐந்தனன் அளித்திடும் அருளால் அருள் புரிந்தெழுமாயவன் மந்தரம் அதனை உருள் புரிந்திடுமத்தென நிறுவியே உடலாம் பொருள் புரிந்திடும் மதியினை மதலையாற் புரியா இருள் புரிந்த வாசுகிதனை நானென யாத்தான் ஒரு புறத்தினில் அமரர்கள் ஒரு கிருபுறத்தினும் ஏத்திட நல்கி புவிசூழ் தருபுறக்கிரி அனையமத்தடிமுடி தன்மை வருபுறத்தினும் கரத்தினும் பரித்தனன் மாலோன் ஆன தன்மையின் மாயவன் பறித்துழியமரர் கோனும் வானவர் யாவரும் மவுனரும் கோமான் தானும் வாசுகி பற்றியே வலியுறும் தகவல் வானிலா உமிழ் பார்க்கடல் மறுகிட மதித்தார் மதித்த வேலை அவ்வேலையின் உடைந்தனவாய் விட்டு அதிர்ந்த தேவரும் உலைந்தனர் குலைந்தன அகிலம் கதித்த மேருவும் சலித்தன ஒலித்தன கரிகள் பதைத்து வைதுயிர்த் தொடுங்கின நடுங்கின பணியே உடைந்து போவது கொல்ல நாமரர்கள் ஒருங்கே தொடர்ந்து தம் பெருவலிகொடே மந்தரம் சுழல கடைந்து வேலையைக் கலக் குழியீர்த்திடும் கயிறாய் அடைந்த வாசுயைப் பொருட்களாதயர்ந்ததை என்றே ஊன்று பேதுரவை ஆற்றவை துயிர்த்துத் தோன்று வெஞ்சினம் கொண்டு மெய்ப்பதைத் தினாத் துடிப்ப ஆன்ற ஆயிரம் வாய் தோறும் மாலகாலத்தை கான்றத துணை அளக்கரும் உமிழ்ந்தது கடுவே கோடியின் எழுகிற்கோடியின்ிருண்டு கூற்றுக் கோடியின் மரம் கொடு திசை தோறும் குலவும் காற்றுக் கோடியீர் விரைவினால் வடவயங் கடுந்தீ நூற்றுக் கோடியிற் பரந்ததவ்விடமெலாம் நொய்தின் ஓடலுற்றெழுந்தவ்விடஞ்சூழ்தலும் உலையா ஓடலுற்றனர் தான் அவர் உம்பராயுள்ளோர் னர் முனிவரர் ஓடலுற்றனரால் ஓடலுற்றனர் உலகிலாம் படைத்திடும் உறவோர் தண்டுழாய் முடிப்பண்ணவன் இணையதோர் தன்மை கண்டு மந்தரங்காப்பு விட்டுள்ள மேற்கவர் கொண்டு நாம் இன்று போற்றுதும் ஏதனக்குரியா அண்டராதியர் மேற்செல்லும் விடத்தின் முன் அடுத்தா மேல்வரும் கொடுவிடத்தின் முன்னுறுதலும் வெகுண்டு சால அங்கது தாமரை கண்ணன் மேல் தாக்கி மூலமுள்ளதோர் வச்சிற மணி நிறமுறுக்கி நீல வண்ணமேயாக்கியதவனும் நின்றில நாள் கோல காலமாய் உலகெலாம் அடும் தொழில் கொண்ட ஆல காலமுன் நிற்கலார் அறிமுதலானோர் மூல காலமும் இறுதியும் இன்றியே மூவா காலகாலன் வாழ்்கயிலையடைந்தனர் கடிதில் மு வெவ்விடம் சுடுதலால் இருந்தவர் முக்கண் எந்தை எம்பெருமாட்டி வாழ் கைலையில் எவரும் வந்ததற்புத நீரதோ வெறுவினால் மைந்தர் தந்தை தாயிடத்தன்றியே யாங்கனம் சார்வார் ஆயவர் கயிலையில் அமலர்காகிய கோயிலின் முதல் பெருங்கோபுரத்திடை நாயகநந்தியன் தேவை நண்ணியே போயதென் துயரனப் புகன்று போற்றினார் போற்றிய பின்னுறப் புகுந்தவாரெல்லாம் சாற்றினர் கேட்டலும் தகுவர் தேவர்கள் வீற்றுரவண்ணிரி வேதன் மாறிசை கோற்ழிலா தமை போயினான் நடை நெறி அருள் புரிதந்தியம் பிரான் கடை நிலை ஐந்த வாங்காப்பில் எண்சை அடை தருமந்தரை அருளின் நோக்கி விடைத்தனில் உருதிரென்றியம் வியேகியே அருள்முறை நாடிமாலயனென்றுள்ளதோர் இருவரை அமலன் முன் எய்த உய்தலும் கருணையங்கடல் தன்னை கண்டு போற்றினார் பரவசமாயினார் பணிந்து பன்முறை போற்றினர் நிற்றும் புறத்தை முன்னடும் ஆற்றலின் பும்பரான் அறினின் மேனிதான் வேற்றுருவாயிவன் மேவின சாற்றினன் யாவையும் உணரும் தன்மையான் மெய் வழிபாடு செய்மேலையோர்க்கலாம் உயிவழி புரிபவன் இணையவோதலும் மெய்வழி மேனியன் மானம் உள்ளுர அவ்வழி இணையன மேயினான் வஞ்சினா உணர்கள் வானமேலவர் வெஞ்சினாமரினில் விளிந்த வேலையில் எஞ்சலில் ஆயுவுற்றிகள் செய்வாமெனப் புஞ்சமுடையனு புகரல் மேய் அன்னமென் கொடியினையரோடு போந்து என்னொடு கூறினன் யான் எழுந்தரோ உன்னருள் பெற்றிலன் உணர்ந்திடாமலே மன்னியம் எழுதிவன் வருதல் வேண்டினேன் தானவரமரர்கள் சதுர்முகத்தவன் ஏனையத் தம்முடனியா நின்றெய்தியே பானிரை கடல் கடை பொழுதிற் பாயெறியானது மருளுராலம் போந்ததே உன்றனதருள் உண்மை நாடியே இன்றுல புயிரலாம் இறக்க அவ்விடம் திருமந்தோடினார் யாவரும் தெருமந்தோடினார் நின்ற வெண்மையை வேற்றுருவாக்கியன் மெய்யில் தாக்கலும் ஆற்றலன் அகன்றனன் அனையர் தம் ஒடே ஏற்றமதான வெம்மிடர்கள் யாவையும் ஆற்றுனர் மற்று நீயலால் உன்னருள் பெறாமல் அவ்வுததி சேர்தலால் இன்னதொர் இன்னல் வந்தெய்திற்றாதலால் நின்னடி அடைந்த நம் நீடு தீயென துண்ணிய கொடுவிடன் தொலைக்கச் செல்லுமா ஆரணம் யாவையும் மறிந்து நாடோணாப் பூரண உமையொடு பொருந்தி என்னதாம் ஏரண உருவு கொண்டிருக்கை எம்மையாள் காரணமன்றியே கருமம் யாவதோ தீயென எழுதறு சீற்ற வெவ்விடம் ஆயதை மாற்றியே நீ அருள் புரிகன நீள் நிறம் திகழ்மாயவன் உரைத்தனன் வழுத்தீ நிற்கவே மாதிரைவரும் வானுளோர்களும் நீதியில் அவுணரும் நின்ற எல்லையில் நாதனை வழுத்தலும் நம்பன் கேட்டரோ ஏ திவை அரவம் என்று எம்பலோடுமே வானவர் அவுணர்கள் மாதிரத்தவர் ஏனையர் வல்விடத்தின் நல் உற்றுளார் கோநகர்கடைதொறும் குழுமித்தினார் ஆனதிவ் ஒலியனாயன் விளம்பவே கருத்திடும் மிடருடைக் கடவுள் நந்தியை குறிப்பொடு நோக்கியே கொணர்தியால் என புறத்திலம் மேலவன் போந்து மற்றவர் திறத்துடன் உறையுளில் செல்லவிப்பவே வந்தவர் யாவரும் வணங்கி ஈசனைப் புந்தியில் அன்பொடு போற்றியாற்றவும் நொந்தனம் விடத்தினால் நொய்தில் அந்நதைச் சிந்தி நெய்ய மக்கருள் ஈதலாம் கேட்ட மேலோன் இறைவியை நோக்கி இன்னோர் போதலா மாற்றம் முன்றன் உளத்தினுக்கு ஏவதாமோ மாதினி புகரி என்ன வந்து நின்னடைந்தார் வானோர் ஆதலால் அவர்க்கு வல்லே அருள் புரிந்திடுதி என்றாள் வண்டமற் குழலெம் மண்ணை மற்றிவைசைத்தலோடும் அண்டரு மகிழ்ச்சி எய்தியாதியம் கடவுள் தன் பால் தொண்டு செய்தொழுகின்ற தன்னை நோக்கி கொண்டு இவன் வருதியால் அக்கொடுவிடம் தன்னை என்றான் என்றலும் இனிதே என்னாயிரஞ்சினன் ஏகி ஆண்டும் துன்றிய விடத்தைப் பற்றிச் சுந்தரன் கொடுவந்துய்ப்ப ஒன்றொரு திவலையே போல் ஒடுங்குரமல்கை வாங்கி நின்றிடும் அமரர் தம்மை நோக்கியே நிமலன் சொல்வான் காளக உருவு கொண்ட கடுவினை உண்கோன்றேல் நீடையதனிற் செல்ல நெறிப்படையறிகோ என்னா வாழுருமதி தோய் சென்னிவானவன் அருள அண்ணான் தாளுர வணங்கி நின்று சதுர்முகன் முதலோர் சொல்வார் ஐயனி அன்றி யார் இவ்வனல் விட மாற்று நீரார் செய்யகைக் கொண்ட ஆற்றாற்றில் இதனக் காட்டிற்றன்றே வெய்யதோர் இதனை இன்னே விட்டனை எண்ணிற் பின்னை குய்வரோ யாரும் இன்னே ஒருங்குடன் முடிந்திடாரோ முடிவிழா உனக்கே அன்றோ முன்னுரு பாகமெல்லாம் பிடமதே எனினுமாக வேண்டுதும் இதனை வல்லே அடியரே முயுமாற்றால் அருந்தினை அருள்மோ என்ன கடிகமிழ் இதழிவேந்தோன் கலங்களீர் எனினீரென்றான் என்ற நன் விரைவில் தன் கை ஏந்தியே விடமுட்கொள்ள சென்றதுமிடற்றில் அந் திறத்தினை யாரும் நோக்கி இன்ற மதுயிர் நீ காத்தற்கிங்கிது சான்றாயங்கட் நின்றிட வருடி என்றே நிமலனை போற்றலும் இடற்றில் எங்கோன் போலன் மணி அணியதென்ன மாத்தரும் தகைமைத்தான வல்விடம் நிறுவியன்னார்கேற்ற நல்லருளை செய்ய யாவரும் இறந்தே என்று தோற்றினராகும் என்ன சொ மகிழ்ச்சி கொண்டார் மாமகிழிறந்து நிற்கும் மாலையன் முதலோர் தம்மை தூமதி மிளை சுஞ்சென்னித் தொல்லையோ நருளால் நோக்கி காமரு கடலை இன்னும் கடைதிரால் அமுதுண்டாகும் போமினீர் இன்னே என்ன போற்றினர் வணங்கிப் போனார் போனவர் தொன்மை போல புணரியைக் கடைந்த காலை மேனிகள் அமிர்த மேனை வியன் பொருள் பலவும் வந்த வானவர் தாமே பெற்றார் மற்றவை தம்மை யாலம் ஆனதை அமலன் உண்டதவர் உயிரளித்ததன்றே கடல்விடம் நுகர்ந்த தொல்லைக் கடவுள் பின்னழிக்கும் காலை உடலுயிர இளம் யாவும் ஒடுங்கியவிடமதன்றோ சுடலையதாகும் அந்தச் சுடலைக் காணனைய சோதி நடனவில்கின்ற எல்லை நாடரும் தகைமைத்தக்தே அங்கதும் அன்றிஎந்தையகிலமுடித்த ஞான்றின் எங்கும் வெள்ளீரையதாகியீமமாத்து மங்கையும் தானும் மேவும் மத்திது தவறோ அன்னான் கங்கையை முடிமேற்கொண்ட காதை மேல் உரைத்தும் அன்றே ஈசனை ஒரு ஞான்றம்மை எழில் பெருகையிலை காவில் பேசலாடல் உன்னிப் பின்வரா விழிரண்டும் தேசுருக்கரத்தால் பொத்தச் செரிதருபுவனம் யாவும் மாசிருள் பறந்ததெல்லா உயிர்களும் வருத்தம் கொள்ள திங்களின் கதிரும் ஏனை தினகரன் வெயிலும் தீயின் பொங்கு செஞ்சுடரும் ஏனை புலவர்த்தம் கதிரும் மற்றும் எங்குள ஒளியும் மாய் உற்று இருள் நிறம் படைத்த மாதோ சங்கரன் விழியால் எல்லாச்சோதியும் தழைத்த நீரா தன்னிகர் பிறரிலாத தற்பரன் விழியிரண்டும் கந்திகை கமல கையால் புதைப்பா மண்ணுயிர் தொகை கட்கெல்லாம் வரம்பிலா ஊழியாக அன்னதோற்பான்மை நோக்கி அருளுவான் நினைந்தானன்றே நன்றே ஓங்கு தன் முதலின் நாப்பண்பொரு தனி நாட்டம் நல்கி ஆங்கது கொண்டு நாதன் அருள் கொடுநோக்கி ஆண்டும் நீங்கரு நிலைமைத்தாகி நின்ற பேரிருளை மாற்றி தீங்கதிர் முதலானோர்க்குச் சிறந்த பேருளியை ஈந்தான் மண்ணுறு புவனத்துள்ளமாயிருள் முழுதும் நீங்க உண்ணிகள் உவகை மேல் கொண்டு உயிர் தொகை சிரத்தலோடும் கண்ணுதல் இறைவன் செய்கை கௌரி கண்டச்சம் எய்தீ துண்டன துணைக்கரம் வாங்கினாளரன் விழிகள் மூடும் தனாதுகை திறக்கும் எல்லை அங்குலியவை ஈரைந்தும் அச்சத்தால் வியர்ப்பு தோன்ற மங்கையத்தகைமை காணூவுமற்றவை விதிப்ப போந்து கங்கையோர் பத்தாயாண்டும் கடல்களில் செறிந்த அன்றே ஆயிரநூறு கோடி அணிமுகம் படைத்தி ஆண்டும் பாயிறு நீத்தமாகிப் பரவலும் அது கண்டஞ்சி மாயனும் அயனும் வானோர் மன்னனும் பிறரும் போற்றி நீயுயற்கை நன்னி விமலனை அடைந்து தாழ்ந்தார் அடிமலர் தொழுதே எந்தாய் அருகிலோம் இதுவோர் நீத்தம் கடல்களும் அன்றால் யாண்டும் கல்லென விரைத்தியாரும் முடிபொரு திறத்தால் முழுவதும் கவர்ந்த முன்னாள் விடமெனப் பறித்தேயது விமலனி காத்தீ என்றார் என்றலும் நதிகள் தோற்றம் இயம்பி எவ்வுலகும் சூழ்போய் நின்றவன் நீ தன் தன்னை நினைத்தவண் அழைத்து நாதன் ஒன்று தன் வேணி மேல் ஓர் உரோமத்தின் உம்பருவிப்ப கமலத்தோனும் மாலுமிந்திரனும் சொல்வா மேதினி அண்டமுற்றும் விழுங்கிய கங்கை உந்தன் பாதியால் கரத்தில் தோன்றும் பான்மையால் உனது சென்னி மீதினில் செறிக்கும் பண்பால் விமலமாமதனில் எங்கள் மூதையில் நகரம் வைகச் சிறிதருள் முதல்வ என்றார் இறையவன் வேணியுள் புக்கிருந்ததோர் கங்கை தன்னில் சிறுவதை வாங்கி மூவர் செங்கையும் செறிய நல்க நிறை தரும் அன்பால் தாழ்ந்து நிகழ்விடை பெற்றுத்தத்தம் உரை நகர் எய்தி அங்கண் உய்தனர் அந்நதி மூன்று தன்னில்லைய நகர் புகுந்த கங்கை பன்னரும் திரளின் மிக்க பகீரதன் தவத்தால் மீள பின்னரும் இமையாமுக்கட்பெருந்தகை முடிமேல் தாங்கி செல்ல இறையதில் விடுத்தல் செய்தா நான் நிலமிசையே நதிசகரர் எல்லாம் வானுயர் கதி பெற்றுயற்றவர் என்பிற் பாய்ந்து மீனெறி தரங்க வேலை மேவியதி தொன்றல்லால் ஏனைய தொல்லை இடந்தனில் இருந்த அன்றே இறைவியங்கைத் தோன்றிய கங்கை நீத்தம் கொல்லையில் உலகம் கொள்ளாது அடக்கிய உண்மையன்றோ அல்லிருள்ளனைய கண்டத்தாதியங் கடவுள் முன்னோர் மெல்லியல் தன்னை வேணி மிசை கொண்டான் என்னும் மாறே மாதுமை வசத்தனாகி மறுவுவான் என்று அந்நாள் ருளேயெல்லாம் நண்ணுவித்தருளும் வண்ணம் பேதகமாகித்தானோர் பெண்ணுறு கொண்டுமேவும் ஆதலின் அவள் வந்துற்ற தன்மையை அறைவன் கேட்டீ தொல்லையோர் கமலத் தண்ணல் தோன்றியே இருந்த காலை பல்லுயிர் தொகுதி தன்னைப் படைப்பது கருதி முன்னர் வல்லையில் நாதி மைந்தர் நால்வரையும் நல்க நல்லுணர்வேய்தி அன்னோர் நற்றவராகி உற்றார் அன்னதற்பின்னர் வேதன் அளிப்பதும் அல்காதாக இன்னலுற்று இரக்கம் எய்தி யாதினிச் செய்வதென்னா முன்னுறு குமரரோடு முகுந்தனதிடத்தில் பொன்னடி பொன்னடிவணக்கம் செய்து தன் குறை புகன்று நின்ற நின்றிடுகின்ற காலை நேமியம் கரத்து வள்ளல் இன்றிது நம்மால் முற்றாதீசனால் அன்றி என்ன நன்றுணர் முனிவரோடு நான் முகனோடும் வெள்ளி குன்றினில் ஏகிநாதன் குறை கழல் பணிந்து சொல்வான் அண்டர்கள் முதல்வ கேண்மோ அம்பு என் படைப்பின் உள்ளம் கொண்டனன் அது மல்காதால் குறையுது நீக்கு என்ன வண்டுலவத்தினானை மைந்தரை அயனை நோக்கி நுண்டுகள் படவே ஈசன் நொய்தன வீறு செய்தான் ஏகனை ஆகி வைகும் எந்தை தன் பாகுவை நோக்கும் எல்லை மற்ற வண்முமையால் தோன்ற பாகமதிருத்தி அன்னாள் பறிவொடு கலந்து மேதே கோகணக்கண்ணானை குமரரை அயனே தந்தா தந்துழீசன் தன்னைத்தனையரும் அயனும் மாலும் வந்தனை செய்து போற்ற மாய வன்பதனம் நோக்கி நத்தமதருளதாகுனங்கையோடினிது சேர்ந்தாம் முந்தையின் வேதாச் செய்கை முற்றிடும் போதி என்றான் என்னும் உவகை எய்தியா மினிவுய்ந்தோமென்னா அன்னையொடு அத்தன் தன்னை எழியொடு வலம் செய்தேத்தி பின்னரும் வணக்கம் செய்து பெயர்ந்தனர் பின்பு வேதா மண்ணுய்த் தொகுதியெல்லாம் வரன் முறை படைக்கல் உற்றா மாற்றல்புற மூன்ற வானவன் உமையாளோடும் வீட்டிருந்தருளலாலே விழைவுடன் நான் பெண்மேவி ஆற்றவும் இன்பமேதியாவிகள் பெரிது மல்க நாற்றிசை முகத்தன் செய்கை நன்றுர நடந்தது அன்றே தேனமற்கமலத்தண்ணல் செய்தொழில் முற்றுமாற்றால் ஆனதன் அருளை யாங்கோராயிழையாக நல்கி மேணிகள் கருணை தன்னால் மேபுவதுணராயேனை வானவர் போலெங்கோனை மதித்தனை மதியிலாதாய் காமறு எங்கும் காண்பது சக்தி அங்கள் மாமயமாகி நின்றான் மன்னிய சிவனாம் கீது தூமரை முதலாவுள்ள தொல்லை நூல் புகலும் மன்னார் தாம் ஒரு புதல்வன் தன்னைத் தந்தவா சாற்றுகின்றான்